பங்கும் லங்கிரிபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் ஸ்ரீமத் பகவத்கீதை அந்தர்யோகம் இது பதினாறாவது அந்தர்யோகம் இந்த பதினாறாவது அந்தர்யோகத்தில் பதினாறாவது அத்தியாயம் தெய்வா அசுர சம்பத் விபாக யோகம் இந்த அத்தியாயத்துக்கு நம்ம சாரத்தை பார்க்க போகிறோம் இந்த ஸ்லோகமெல்லாம் பாராயணம் பண்ணிட்டோம் இப்போ விளக்கம் பார்க்கணும் நான் இந்த பகவத்கீதையில் மொத்தம் பதினெட்டு அத்தியாயம் பதினைந்து அத்தியாயம் முடித்தாச்சு முதல் ஆறு அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம் கர்மயோகம் பிறகு ஆத்ம தத்துவம் பிறகு மனிதனுடைய சுயமுயற்சி இது பிரதானமாக முக்கியமான கருத்தாக முதல் ஆரத்தியாயத்தில் வந்துச்சு ரெண்டாவது ஆரத்தியாயத்தில் அங்கே கர்ம யோகத்தை முடிச்சுட்டு இங்கே பக்தி யோகத்துக்கு வந்தோம் அங்கே ஆத்ம தத்துவம் பார்த்தோம் இங்கே கடவுள் தத்துவம் பார்த்தோம் ரெண்டாவது ஆராத்தியாயத்தில் அங்கே சுயமுயற்சி பார்த்த முதல் ஆரத்தியாயத்தில் ரெண்டாவது ஆராத்தியாயத்தில் கடவுளுடைய அனுகிரகம் மூணாவது ஆறு அத்தியாயம் வரும் பொழுது அங்கே கர்மயோகம் பக்தி யோகம் இங்கு ஞான யோகம் அங்கு ஈஸ்வர தத்துவம் அடுத்து கடவுள் தத்துவம் இந்த மூன்றாவது ஆறு அத்தியாயத்தில் ஈஸ்வரனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஐக்கியம் பிறகு அங்கே சுயமுயற்சி கடவுள் அனுகிரகம் பார்த்தோம் இங்கே பண்புகள் பற்றி நிறையா வந்தது இந்த மூன்றாவது ஆறு அத்தியாயத்தில் ஸ்பீக்கரில் கேட்குதா இதுக்கு முன்னாடி இந்த பண்புகளை பற்றி பதிமூணாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் பிறகு பதினாலாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் பதினஞ்சு இதில் தத்துவங்கள் நிறையா வந்தது பதினஞ்சு தான் உபநிஷத்துகளின் சாரம் போன கந்தரியோகத்தில் பார்த்தேன் நாம் அதில் முக்கியமாக மனிதனுடைய துக்கம் அதாவது சம்சாரம் அவனுடைய அந்த பிற பிறந்து இறந்து உழல உளலக்கூடிய அந்த சம்சாரத்தினுடைய வர்ணனையை சொன்னார் பிறகு மோட்ச சாதனையாக விவேகம் வைராக்கியம் நற்பண்புகள் பக்தி யோகம் கடைசியாக ஞான யோகம் சொல்லப்பட்டது பிறகு ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவத்தை பற்றி விரிவாக வளக்கினார் பிறகு பிரம்மனுக்கு புருஷோத்தமங்கிற பேர் ஏன் வந்துச்சுங்கிறதையும் பார்த்தோம் பிறகு ஞான பலனும் பார்த்தோம் இது பதினஞ்சாவது அத்தியாயத்தில் இங்கே பதினாறாவது அத்தியாயத்தில் மீண்டும் பண்புகள் குணங்களை பற்றி ஆராய ஆராய்ச்சி செய்கின்றார் மனதில் நிலை பெற வேண்டிய நல்ல குணங்கள் எவை மனதிலிருந்து வெளியே நீக்க வேண்டிய தீய குணங்கள் எவை என்பதை பற்றி பிரித்து ஆராயும் தலைப்பு தெய்வ அசுர சம்பத் தீபாக யோகம் மனதில் நிலை பெற வேண்டிய நல்ல குணங்கள் மனதிலிருந்து எடுக்க வேண்டிய தீய குணங்கள் இவைகள் எல்லாம் எவை என்று பிரித்து ஆராயும் தலைப்பு நல்லவற்றை சேர்த்து தீயவற்றை நீக்குவதால் நாம் அடையக்கூடிய உயர்ந்த நிலையை பற்றி ஆராயும் தலைப்பு இது தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம் தெய்வம்னா நல்ல குணம் அசுரன்னா கெட்ட குணம் சம்பத்னா சம்பாதிக்கிறது நாம நல்ல குணத்தை சம்பாதிக்கிறதா கெட்ட குணத்தை சம்பாதிக்கிறாங்கிறது நம்ம இருக்கு சம்பத் சம்பத் விபாக யோகம் இந்த அத்தியாயத்தில் முகவரியா சில கருத்து பார்க்க போறோம் பிறகு தெய்வீக சம்பத் நல்ல குணங்கள்லாம் எவை பிறகு ஆசூரி சம்பத் அசுரகுணங்கள் தீய குணங்கள் எவை அப்படிங்கிறத பிரித்து ஆராய போகிறீங்க பிறகு மோட்சத்துக்கு நேரடியான சாதனை ஞான யோகம் அது சுருக்கமாக சொல்கிறார் முகவரியாக சில கருத்துக்கள் இங்கே பார்க்கலாம் முதல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் முக்கியமாக மனிதனுக்கு வாழ்வினுடைய லட்சியம் என்னன்னா மோட்சந்தான் பிறகு அந்த மோட்சத்தை அடைவதற்கு ஒரே ஒரு சாதனம்தான் இருக்கு அது ஞானம் அந்த ஞானம் ஏற்படக்கூடிய இடம் பக்குவப்பட்ட மனம் அந்த பக்குவப்பட்ட மனம் பக்குவப்படுவதற்கு சாதனை தான் இங்க சொல்லக்கூடிய தெய்வீக சம்பத்தை சேர்ப்பதும் ஆசூரி நீக்குவதும் மனித லட்சியம் மோட்சம் அது எப்படி மோட்சம் நீங்கள் சொல்கிறீங்க பணம் சம்பாதிக்கிறது லட்சியமாக இருக்குது வேலைக்கு போகிறது லட்சியமாக இருக்குது ஒரு பதவி அடைகிறது லட்சியமாக இருக்குது எத்தனையோ லட்சியங்கள் இருக்குது அது எப்படி மோட்சம் மட்டும் லட்சியம் அந்த மோட்சம் யாருக்கு வேணும் அதெல்லாம் ஒன்று வேணாம் எங்களுக்கு முதல்ல பணம் இருந்தால் போதும் குழந்தை குட்டிகள சௌக்கியமாக இருந்தால் போதும் இப்படி தான் நினைக்கிறோம் உண்மைதான் மனிதர்களுக்கு மட்டுமல்ல உண்மையிலேயே எறும்பிலிருந்து தேவர்க தேவர்கள் வரைக்கும் முயற்சி பண்ணுறது அதுக்கு தெரியுமா மோட்சத்திட்ட முயற்சி பண்ணுறாங்க எல்லா ஜீவரம் தெரிகிறதில்ல ஏன்னா மோட்சம்னு நம்ம என்ன நினைக்கிறோம் இறந்த பிறகு எங்கேயோ போய் கடவுள் அடைகிறது சொர்க்கத்துக்கு போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் என்ன நினைக்கிறேன் மோட்சம் வேறு நம்ம நினச்சிக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மோட்சம்னாலே என்ன தெரியுமா நிறைவான ஆனந்தத்தை அடைவது இது எல்லா ஜீவராசிகள் விரும்புதா விரும்புறது இல்லையா எல்லா உயர் இருக்க தான் நான் விருப்பான் சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும் இல்ல நிறைவோடு இருக்கணும் இது எல்லாருக்கும் விருப்பம் இருக்கா இல்லையா உங்களுக்குலாம் விருப்பம் இருக்கா சரி அக்குரம் என்ன விருப்பம் இருக்குதுதான் விருப்பம் ஆடு மாடுக்கு என்ன விருப்பம் தேவர்களுக்கு என்ன விருப்பம் இதுதான் மோக்ஷம் தெரியறது இல்லை எல்லா ஜீவராசிகளுமே குறைவில்லாத நிறைவான ஆனந்தத்தை தேடித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன வித்தியாசம்னா அது எதில் கிடைக்கும்னு தெரியலை இதில் கிடச்சிரும் அதில் கிடச்சிரும் அப்படி வந்தால் போயிடும் இப்படி கிடச்சா வந்துடும் சொல்லி இப்படி ஒவ்வொன்றா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையான நிறைவான குறைவில்லாத முழு மன நிறைவை தேடுகிறோம் ஆனால் அதுதான் மோட்சம் அது தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கும் அப்ப எல்லா ஜீவராசிகளையுமே உண்மையிலேயே பார்த்தா மோட்சத்தையும் விரும்புது ஆனா மோட்சம் என்னன்னு தெரியல எல்லாத்துக்கும் அதான ஆசையா இருக்கு சந்தோஷமாவும் இருக்கணும் துக்கமில்லாத சந்தோஷமா இருக்கணும் எப்பயும் நிறைவு ஆனந்தமா இருக்கணும் இதான விரும்புறோம் இதுதான் மோக்ஷம் அதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் பணத்தினால கிடைச்சிடும் பதவியினால கிடைச்சிரும் குடும்பத்தால கிடைச்சிரும் குழந்தைகளால கிடைச்சிரும் முயற்சி பண்றோம் அதெல்லாம் அதெல்லாம் இதுக்கு சப்போர்ட் தேனே ஒழிய அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நாளும் கிடைக்காது கொஞ்ச நாள் கிடைக்கும் கொஞ்ச நேரம் இருக்கும் அவ்வளவுதான் பிறகு உலகத்தில் எந்த விஷயத்திலிருந்து ஒரு சுகத்தை அடைஞ்சிங்கன்னாலும் அதில் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் துக்கம் வரும் மகிழ்ச்சி துக்கம் ரெண்டும் கலந்துதே இருக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா சில சந்தோஷத்தை கொடுப்போம் நம்ம நினைச்சி கையில் அழுப்போம் அதுவே துக்கத்தை கொடுத்தோம் சில பேர்லாம் பார்க்கலாம் குழந்தையே இல்லாமல் இருப்பாங்க பெரிய தவம் பண்ணி கஷ்டப்பட்டு குழந்தைகள்லாம் பிறக்கும் சந்தோஷமா இருக்கும் பிறந்த குழந்தையே பெரிய டேஞ்சரான குடும்பமெல்லாம் பார்க்குறோம் சில பேரில் நல்லா இருக்கும் சில பேர்ல குழந்தைகள்னாலே துக்கமா இருக்கும் பணம் வேணும்னு சம்பாதிப்பான் பாதுகாப்பை கொடுப்போம் பணத்தை சம்பாதிப்பான் பிறகு என்ன பண்ணுவான் அந்த பணத்தினாலேயே எல்லா சுகத்தையும் இழக்கிறதும் உண்டு பணம் இல்லாடி திருடங்குள்ள அடிக்க மாட்டான் உலகோட போயிட்டு பணத்தை பறிச்சிட்டு போயிடுவான் அப்படி எல்லாம் எதை எடுத்தாலுமே அதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கத்தையும் செய்யுது ஆக எல்லாருடைய லட்சியமும் நிறைவான ஆனந்தம் குறைவில்லாத ஆனந்தம் முழு நிறைவோடு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய எண்ணம் தான் இதுதான் எல்லாருடைய லட்சியமாக இருக்கு சரி அது உலகத்தில் பணத்தினால கிடைக்காது பொருளினால கிடைக்காது வேறு எதுலேயும் கிடைக்காதுன்னு எதுலதையும் கிடைக்கும்னா ஒரே ஒரு சாதனை ஞானம் தான் மற்றதெல்லாம் அதுக்கு துணை புரியுமே ஒழிய நேரடியாக ஞானத்தை கொடுக்குற ஒரே சாது மோட்சத்தை கொடுக்குற ஒரே சாதனை ஞான யோகம் கர்மயோகம் பக்தி யோகம் எல்லாம் ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கும் ஆனால் ஞானத்தை கொடுக்காது நம்ம சாஸ்திரத்தில் எல்லா துக்கத்துக்கும் காரணம் அறியாமைன்னு சொல்லுவான் அறியாமை எல்லா துக்கத்துக்கும் காரணம் இதை வேதாந்தம் படித்து ஆராய்ச்சி பார்த்தா தெரியும் எனக்கு கஷ்டத்துக்கு அது இது காரணம் எல்லாம் சொல்லுவான் கடைசிய மூலம் ஆராய்ச்சி பண்ணி போனால் எல்லா துக்கத்துக்கும் ஒரே ஒரு காரணம் அறியாமையாக தான் இருக்கும் எந்த விஷயத்தை பற்றியுமே தெளிவாக அறியலைன்னா அங்கே கஷ்டந்தே வரும் இங்க நம்மை பற்றி உலகத்தை பற்றி கடவுளை பற்றி அறியாதது தான் இந்த எல்லா கஷ்டத்துக்கும் காரணமா அப்ப அறியாமை போகணும்னா என்ன வேணும் அறியாம போனா துக்கம் போயிடும் அறியாம போணும்னா அறிவு தான் வேணும் அறிவுன்னு ஞானம் சம்ஸ்கிருதத்துல ஞானம் தமிழ்ல அறிவுன்னு சொல்ற ஞானம் வந்து அறியாம போகும் அப்ப ஞானம் ஒன்றே அனைத்து துக்கத்தையும் போக்கக்கூடிய சாதனை இருள் போகணும்னா என்ன செய்யணும் ஒரு இடத்துல இருளாக இருக்குது இருள் போனோம்னா வெளியடிச்சா இருள் போயிடுமா ஒயிட் வாஷ் பண்ணால் இருள் போயிடுமா இல்லை ஏதாவது ஒரு சோப்புக்கு போட்டு கழுவுனா இருள் போயிடுமா வெளிச்சம் வரணும் வெளிச்சம் வந்தால் தான் இருள் போகும் அது மாதிரி அறியாமை போகணும்னா ஞானம் வேணும் அறியாமல் ஏன் போனோம் துக்கம் போகணும்னா அறியாமல் போகணும் அப்போ ஞானம் ஒன்றுதான் சாதனை சரி இந்த ஞானம் இந்த அறிவு ஏற்படக்கூடிய இடம் எது பக்குவப்பட்ட மனம்தான் ஞானம் ஏற்படக்கூடிய இடம் பொதுவாகவே ஒரு அறிவு எங்கே ஏற்படும்னால் மனசில் தான் ஏற்படும் ஒரு ஃபிஷி ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஹிஸ்டரியாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு அறிவை பெறணும்னாலும் எங்கே பெறோம் மனசு இல்லாட்டி அறிவை பெற முடியுமா எல்லா அறிவுமே மனசில் தான் ஏற்படும் உதவ சொல்லுவாங்க நான் சொல்கிற விஷயத்த முதல்ல மனசில் நல்லா பதிய வை ஒரு விஷயத்த சொன்னால் குழந்தைகிட்ட கூட என்ன சொல்லுவாங்க முதல்ல மனசில் பதிய வைப்பாங்க ஏன்னா அந்த அறிவு பதியடா எங்கள் மனசு தான் காதில் கேட்கலாம் கண்ணில் பார்க்கலாம் மனசு அங்கே ஒன்றில்ன்னா அந்த அறிவே வராது நான் ஸ்பேஷிக்கிட்டு இருக்கேன் ஒரு காது திறந்தே இருக்குது கண்ணு என்னை பார்த்துக்கிட்டு மனசு எங்கேயோ இருந்தால் இந்த அறினா பே என்ன பேசுன்னு தெரியுமா உங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சின்னு தெரியும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே தெரியாது உண்மைதானே அப்போ மனசில் தான் இந்த அறிவு ஏற்பட எந்த அறிவாக இருந்தாலும் ஏற்படக்கூடிய இடம் எது மனசு தான் மனசு அங்கே ஒன்றில் என்ன எந்த அறிவுமே உள்ள வரவே வராது அதனால என்னன்னா மனசு தயாராக இருக்கணும் பள்ளிக்கூடத்திலோட பாட வாத்தியாக நடத்தினார்னா மனசு அங்கே ஒன்றுனா தான் அவனுக்கு போகும் மனசு போலின்னு போகாது ஒரு நிலம் இருக்குது அந்த நிலத்தில் பயிர் செய்யணும்னா என்ன செய்யணும் முதல்ல நிலத்தை நல்லா உழுகணும் பிறகு உரம் போடணும் அதை பக்குவமாக இருந்தால் பிறகு விதையை விதச்சா வள என்னவே நல்ல விதையை போட்டால் கூட பக்குவம்லாம் நேரத்தில் வளருமா ஒரு வகுப்பில் பாடம் நடத்துகிறார் வாத்தியார் அவர் வந்து ரொம்ப பல பிஹெச்டி ஆனவர் யாருக்கு ஈஸியாக புரிய வச்சிருவார் நல்ல திறமையானவர் தான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு கேட்குற மனசு இங்கே இல்லாட்டி என்ன பண்ணுறது ஏதாவது உள்ளே போகுமா உள்ளே போகுமா போவே போகாது அப்போ நிலம் பக்குவப்பட்டாத்தான் என்ன நல்ல விதை போட்டாலும் அங்கே முளைக்கும் அது மாதிரி மனம் பக்குவப்பட்டாத இந்த ஞானம் வரும் மற்ற ப அறிவுக்கு வேறு பக்குவம் வேறு இந்த அறிவுக்கு வேறு பக்குவம் வேறு ஆறாவது போகணும்னா அஞ்சாவது வரைக்கும் படித்து பாஸ் பண்ணக்கூடிய மன பாஸ் பண்ண மனம் இருக்கணும் டிகிரி போனோம்னால் ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் எம்பிபிஎஸ் போனோம்னா நீட் பாஸ் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் ஒரு தகுதி சொல்கிறான் பக்குவம் இதெல்லாம் உலக விஷயங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பக்குவம் இருக்குது அது இருந்தால்தான் அந்த அறிவு உள்ளே போகும் ஒரு டிகிரிக்கு டிகிரி படிக்கிறதுக்கு அஞ்சாவது பாஸ் பண்ணணும் கொண்டு உட்கார வச்சால் அவனுக்கு எதாவது புரியுமா ஏதோ வாத்தியார் சத்தம் போகிறார் மட்டுந்தான் எங்கள் கேட்க அவனுக்கு ப்ளஸ் டூ படிக்காமல் ஒரு அஞ்சாவது படித்து பாஸ் பண்ண பையனை கொண்டு போய் ஒரு டிகிரி கா உட்கார வைக்கிறான் அவனுக்கு அங்கே என்ன அறிவு வரும் ஏதோ அறிவு வருமா ஒருவரையும் வராது ஏன்னா அதுக்கு உண்டான பக்குவம் அவனுக்கு இல்லை அங்கே ப்ளஸ் டூ முடிச்சிட்டு போனா தான் வரும் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கு இருக்குது டாக்டருக்குன்னு அதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் இருக்கு ஆனால் இங்கே இதுக்கு தகுந்த ஒரு பக்குவம் வேணும் இல்லாட்டி புரியவே புரியாது ஒரு அந்தர் யோகத்திலேயே சித்பவான சாமி ஒரு சாமி இந்த கர்ம யோகத்தை பற்றி நிறையா விளக்குனார் நிறையா கர்மயோகம் கர்மயோகன்னு விளையிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அந்த யோகம் முடிஞ்ச கேள்வி பதில் வரும் பார்த்தீங்களா அந்த கேள்வி பதிலில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னார் ஒருத்தர் கேள்வி கேட்டார் என்ன கேள்வி கேட்டார் இந்த கர்மம் கர்மம்னு சொன்னீங்களே இந்த செத்த பிறகு செய்கிறத அதை பற்றி பேசுனீங்களான்னு நேரம் இறந்த பிறகு கர்மாஜியெல்லாம் அதை மூணு மணி நேரம் கர்மயோகத்தை பற்றி பேசியிருக்காரு இவருக்கு என்னன்னா எதுவுமே உள்ளே போகல சரி கேள்வியாக கேட்காம உட்காந்துருக்கலாம் இந்த இறந்த பிறகு செய்வாங்கள்ல அதை பற்றி பேசினீங்க சாமினாரா எனக்கு பணம் நீ சொல்கிறது அப்படின்னாரா அவர் நான் உங்களுக்கு பாடம் நடத்தினே ஏன்னா அந்தளவுக்கு மனசு அங்கே போகலை மனசு போகலைன்னு என்ன பண்ண முடியும் அதனால் இந்த அறிவு ஏற்படக்கூடிய இடம் மனம் ஒன்று அந்த மனம் மற்ற அறிவுகளுக்கு வேறு மாதிரி பக்குவமாக இருக்கணும் வேற மாதிரி தகுதி ஆனால் இந்த அறிவுக்கு தெய்வீக சம்பத் சேர வேண்டும் ஆசுரி சம்பத் போக வேண்டும் நற்குணங்கள் உள்ளே நிறைய வேண்டும் கெட்ட குணங்கள் போக வேண்டும் அப்படிப்பட்ட மனம்தான் இந்த அறிவை பெறும் தத்துவ ஜானத்திற்கு தேவையானது தெய்வீக சம்பத் நற்குணங்கள் எல்லாம் மனதில் இருக்க வேண்டும் தீய குணங்கள் மனதை விட்டு செல்ல வேண்டும் எம்எஸ்சிக்கு பிஎஸ்சி இங்கே தத்துவத்துக்கு என்னென்னா மன ஒருமுகப்பாடு மன தூய்மை இது ரெண்டும் இருந்தால்தான் பண்ண முடியும் இந்த மன ஒருமுகப்பாடும் மன தூய்மை எப்படி வரும் நம்ம ஏற்கனவே இந்த பதினஞ்சு அத்தியாயம் நிறையா பார்த்துருக்கோம் கர்ம யோகம் பண்ணால் வரும் பக்தி யோகம் தியான யோகமெல்லாம் பண்ணால் மன ஒருமுகப்பாடும் உபாசன யோகம்லாம் சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம சரி இதெல்லாம் பண்ணி மனசு பக்குவப்பட்டிருக்கா பக்குவ படலையா எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு இந்த அத்தியாயம் மனசு பக்குவப்பட்டிருக்கா பக்குவ நம்மளை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு இந்த பதினாறாவது அத்தியாயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மனம் சீர்படுத்தப்பட்டு பக்குவமா இருக்கணும்னா கெட்டத நீக்கி இருக்கணும் நல்லதை சேர்த்திருக்கணும் நாம எந்த ஒரு காரியம் பண்ணணும் வச்சுக்கூங்கிறோம் காலையில் எழுந்திரிச்சு விவகாரம் வரணும் முதல் வேலை என்ன செய்வோம் தெரியுமா கழிவுகள்லாம் வெளியேற்றுவோம் உடம்பு கழிவுகளை வெளியேற்றுவோம் பல்லு தளக்குவோம் பிறகு என்ன உணும் அழுக்கு சாட்டையெல்லாம் கலத்தி போட்டுருவோம் பிறகு உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் சோப்பு சாம்பல்லாம் போட்டு அந்த அழுக்கெல்லாம் நீக்குவோம் முதல் வேலை என்ன பண்ணுறது உள்ளே இருக்க அழு உடம்புல இருக்கிற அழுக்கு ப வாய்க்குள்ளே இருக்க அழுக்கு எல்லாத்தையும் வெளியேற்றிடுவோம் வெளியேற்றி சுத்தம் பண்ணி குளிச்சிருவோம் இது என்ன பண்ணுறது முதல்ல அழுக்கை வெளியேற்றியாச்சு பிறகு அப்படியே விட்டுருவோம்மா பிறகு சுத்தமான ட்ரெஸ் எடுத்து போடுவோம் பிறகு விபூதி வைப்போம் குங்குமம் வைப்போம் செண்டு போடுவோம் பிறகு என்ன உனக்குற ஆரோக்கியமான உணவு உள்ளே செலுத்துவோம் தேவையில்லாததெல்லாம் வெளியேற்றிடுவோம் அப்புறம் நல்ல உணவுகள் ஆரோக்கியமான உள்ளே சேர்ப்போம் அதுக்கு பிறகு ஆரம்பிப்போம் இதான உண்மையில் நடக்குது டெய்லி உடம்புக்கு செஞ்சிட்றோம் அழுக்க நீக்கிறோம் பிற விபூதி குங்குமம்லாம் வாசனை திறன் போட்டு நல்லா உள்ளே சேர்த்துக்கிறோம் அதுக்கு பிறகு வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வீட்டுக்கே போகிறோம் ஊருக்கு போய்ட்டு வந்திருக்கோம் ஒரு வீட்டில் போய் உள்ளே போனோம் போனவொன்னு என்ன பண்ணுவோம் முதல்ல கூட்டி சுத்தம் பண்ணுவோம் வீட்டை கூட்டி முதல் அழுக்க வெளியேற்றுவோம் பிறகு பத்தி சாம்பிராணியெல்லாம் பொருத்தி வச்சு ஒரு நல்ல வாசனை எல்லாம் போட்டு அப்புறம் அங்கே வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆஃபிஸாக இருந்தாலும் அப்படித்தேன் அப்போ தானே ஒர்க்கே பண்ண முடியுது சாதாரண ஒர்க்கே பண்ண முடியுது மனசுக்கு அதே தானே எத்தனையோ கெட்ட வாசனை உள்ளே சேர்ந்துருக்கும் அதை நீச்சிக்கிட்டே இருக்கணும் நல்ல வாசனை இல்லை அது நீக்கினா மட்டும் பத்தாது அழுக்க நீக்கினா புது ட்ரெஸ் போடுறோம்ல நல்லா நீட்டாக அயன் பண்ணி தேய்ச்சி வச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம் உபீதி வைக்கிறோம் சந்தனம் வைக்கிறோம் குங்குமம் வைக்கிறோம் அது மாதிரி நல்லதை சேர்க்கணும் இது ரெண்டும் நடந்தாத்தன் அந்த வாழ்க்கை சீரம் முறையா போல வாழ்க்கையிலே அப்படி இருக்கு அது மாதிரி இந்த மனம் பக்குவப்படுவதற்கு கெட்டதை நீக்க வேண்டும் நல்லதை சேர்க்க வேண்டும் நிலத்தில் முள்ளு செடி கெட்ட செடி விச செடியெல்லாம் நிறையா முளைக்கும் முதல்ல என்ன பண்ணுவோம் அந்த செடியெல்லாம் தூக்கி வெளியே எறிவோம் பிறகு நல்லா பக்குவப்பட்டு பிறகு உரங்கள்லாம் போடுவோம் அதில் போடுறா செடி நல்லா முளைக்கும் நிலமாக இருந்தால் கூட அப்படித்தேன் பிறகு வளர்ந்த ப இருக்கும்போது நம்ம நல்ல செடி வளருவோம் பூச்செடியெல்லாம் வச்சு வளரும் கூட களையும் வரும் பிறகு என்ன பண்ணுவோம் அந்த களையும் அப்பப்போ பிடி போட்டுக்கிட்டே இருப்போம் இந்த வேலையை வெளியே நம்ம செய்கிறோம் இதை அப்படியே என்ன பண்ணணும் மனசில் செய்யணும்கிறார் ஆசூர சம்பத்தை நீக்க வேண்டும் தெய்வீக சம்பத்தை சேர்க்க வேண்டும் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் மனதில் நீக்க வேண்டியவைகளை ஆசூரி சம்பத்துங்கிறார் சேர்க்க வேண்டியவைகளை தெய்வீக சம்பத் அப்படின்னு சொல்லி இங்கே விளக்கிறாரு இங்கே தெய்வீக சம்பத் அப்படின்னா தெய்வீக குணம் நற்குணங்கள் பதிமூணாவது அத்தியாயத்தில் ஞானம்ங்கிற தலைப்பில் இருபது பண்புகள் பார்த்தோம் பதினாலாவது அத்தியாயத்துல சத்துவகுணம் ரஜோ குணம் தமோ குணம்னு பார்த்து சத்துவ பிரதானமா இருக்கிறத நல்ல குணம்னு பார்த்தோம் பதினஞ்சு புறம் தத்துவமா வந்துச்சு அதிகமாக குணம் கம்மியா வந்துச்சு இதுல ரெண்டும் தெய்வ சம்பத் ஆசுர சம்பத்ன்னு வேற ஒரு ஆங்கிள் இங்க விளக்கிறார் பொதுவா தாமச குணம் அதிகமா ஒருத்தனுக்கு இருந்தா மூணு குணம் கட்டாயம் வேணும் சாத்விய குணம் தாமச குணம் ராஜசகுணம் மூணு வேணும் ஆனா அதிகமா தாமச குணம் இருந்தாலும் அதிகமா ராஜச குணம் இருந்தாலும் அது ஆசூரி சம்பத் அது கெட்ட குணத்தில்தான் கொண்டு போய் சேர்க்கும் தாமச குணம் கெடுதல் பண்ணும் சோம்பேறித்தனத்தை உண்டாக்கும் ராஜச குணம் சுயநலத்துக்காக அக்ரவம் பண்ண சொல்லும் சாத்விய குணம் மக்களுக்கு பொது நலத்துக்காகவும் தன்னலத்துக்காகவும் அமைதியாக செயல்படும் சாத்விய அதிகமாக இருப்பது தெய்வீக ராஜசமும் தாமசமும் அதிகமா இருந்தால் ஆசூரி சம்பத்துல கொண்டு போய் விடும் இது நம்ம பதினாலாவது அத்தியாயத்தை வச்சுட்டு சொல்லலாம் இங்க தெய்வீக சம்பத்துடையவன் என்ன பண்ணுவான்னா வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்வான் வேதம் செய்யக்கூடாதுங்கிறத செய்யமாட்டான் சொல்லுவாங்கல்ல சாஸ்திரம் சொன்னதை செய்யறது சாஸ்திரம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது செய்யாம இருக்கிறது பெரியவங்க நல்ல சொல்றத கேட்பான் பெரியவங்க செய்யக்கூடாதுன்னு செய்யறத செய்யாம இருந்துக்கருவான் இதெல்லாம் தெய்வீக குணம் தர்மமான செயல்களை செய்வான் தர்ம சிந்தனையோடு இருப்பான் இந்த மாதிரி சத்கரியங்களை நல்ல ஈடுபடுத்திக்கிறவன் இதெல்லாம் தெய்வீக குணமுடையவனுடைய பங்கு ஆசூரி சம்பத் என்ன பண்ணுவான்னா வேதம் எதை செய்யணும்னு சொல்கிறதோ அதை செய்ய மாட்டான் வேதம் எதை செய்யாதுச்சோ அதை வீம்புக்கு செய்வேன் பெரியவங்க சொல்கிறத செய்ய சொல்கிறதை செய்ய மாட்டான் செய்யக்கூடாது செய்கிறதை செய்வான் அதர்மமான காரியங்களில் ஈடுபடுவான் இதெல்லாம் ஆசூரி சம்பத்துடையவன் இப்படி தெய்வீக சம்பத் ஆசூரி சம்பத்ன்னு சொல்லி பிரித்து சொல்கிறார் இதுவரைக்கும் முகவர்கள் என்ன பார்த்தம்னா மனித லட்சியம் மோட்சம் மோட்சம்னு என்ன நிறைவான ஆனந்தம் அதற்கு நேரடியான சாதனம் ஞானம் ஞானத்திற்கு தேவை பக்குவப்பட்ட மனம் பக்குவப்பட்ட மனம்ங்கிறது என்னது தெய்வீக சம்பத்தை சேர்ப்பது ஆசூரி சம்பத்தை நீக்குவது ஞானத்தை அடையிறதுக்கு குரு சாஸ்திரம் வேணும் குரு சாஸ்திரம் இல்லாட்டி ஞானம் அடையாது இருந்தாலும் மனசில் குறை இருந்தால் அந்த ஞானம் உள்ளே போகாது அந்த குறை இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்த என்ன குறை இருக்குது என்ன நிறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு நாம் உலகத்தில் எல்லாருடைய குறையும் ஆராய்ச்சி பண்ணுவோம் அவன் குறை என்ன இவன் குறை என்ன இவன் நல்லவனா அவன் கெட்டவனா எல்லா ஆராய்ச்சியும் பண்ணுவான் நம்மளாக விட்டுருவோம் அடுத்தவனை பற்றி ஆராய்ச்சி பண்றதில் நம்முடைய புத்தி பூரா இருக்கும் நம்மளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறத மனசு புத்தியே இருக்காது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு மற்றவங்களை ஆராய்ச்சி பண்ணுவேன் பொழுது ஏன் என்ன கெட்ட குணம் இருக்குது ஏன் மனசில் என்ன நாமளே ஆராய்ச்சி பண்ணுற பழக்கம் இல்லை நீங்கள் பார்த்த திருடன் கூட பாருங்கள் எல்லா இடத்துலையும் பொருளை தேடுவான் அவன் தலையணி கடையில் ஒழிச்சுவைங்க தேட மாட்டான் ஒரு சினிமாவில் கூட காமிப்பான் ஒரு பையன் என்ன பண்ணுவான் அப்பா பணத்தை திருடிகிட்டே இருப்பான் இவர் என்ன பண்ணுவார் டெய்லி படுக்க போகும்போது பணத்தெல்லாம் எண்ணி அவர் பையன் வச்சிருவார் பையன் தூங்கின பிறகு பையன் தலையணி கடையில் வச்சுருவார் இவர் திருப்பி வந்து தேடி பார்ப்போம் பணம் இருக்காது எல்லா இடத்துலையும் தேடமே இருக்காது ஆனால் அவன் தலையணி கட்டியில் தேட மாட்டான் இப்போ கடைசியில் தான் தெரியும் அவன் தலையணி ஏன்னா எல்லாேருடைய பழக்க இருக்குது மற்ற இடமெல்லாம் பார்ப்போம் பார்க்க மாட்டோம் சொல்லுவாங்க திருட ஒழிச்சு வைக்கிறேன்னா திருடன் தலாணி கடையில் ஒழிச்சு வச்சிருங்கம்பாங்க நான் அங்கே தேட மாட்டான அவன் இது எல்லாருக்கும் இயல்பாக இருக்குது தன்னையை பரிசோதிக்கிற பழக்கம் இல்லை தன்னையை பரிசோதிக்கிறதுக்கு தான் இந்த அத்தியாயத்தையே சொல்கிறார் வரலாறு அத்தியாயத்தையும் சொல்கிறார் நல்ல குணம் எது கெட்ட குணம் எதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக சொல்கிறார் சம்பத்துனா பொதுவாக செல்வம் நம்மிடம் இருக்க வேண்டிய செல்வம் பொதுவாக ரொம்ப நிறையா சம்பாரிச்சிட்டாருன்னு சொல்லுவான் பணம் சம்பாரிச்சிட்டா நல்லா பதவியை சம்பாதிச்சிட்டாரு பணத்தை சம்பாதிச்சாருலாம் சொல்லுவோம் அதுவும் சம்பாத்தியம்தான் பிறகு என்னன்னா அதெல்லாம் மேலோட்டமான சம்பாத்தியம் மன நிறைவுக்கு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய சம்பாத்தியம் மன நிறைவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சம்பாத்தியம் தெய்வீக சம்பத்து பணத்தில் கூட பார்த்தீங்கன்னா கருப்பனை சம்பாதிச்சு வச்சா எப்படி இருக்கும் மற்றவங்க சொத்தை அபகரிக்கிறது கருப்பு பணம் சேர்த்து வைக்கிற நிம்மதியாக இருக்க முடியுமா வீட்டில் பயந்துகிடுத்து உட்காந்துருப்பா அதனால ஆசூரி சம்பத் அது மாதிரி கெட்ட குணங்கள் இருந்தால் எப்பயுமே மனசு ஃப்ரீனஸே வராது நல்ல குணம் இருந்தா ஃப்ரீயா ஆனந்தமா இருக்கும் அதை பற்றி இங்கே நாம விரிவாக பார்க்க போறோம் மனதில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய நல்ல குணங்கள் மனதில் தேவையில்லாத சம்பாத்தியம் இருக்குன்னா அதை நீக்கிறது ஆசூரி குணம் இது ரெண்டை பற்றி இங்க ஆராய்ச்சி பண்றோம் இப்போ தெய்வி சம்பத்தை பத்தி பார்க்கலாம் இங்க ஒரு இருபத்தி ஆறு நற்குணங்கள் சொல்லியிருக்காரு அதை ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி பேசணும்னா ஒரு பத்து மணி நேரம் பஞ்சு மணி நேரம் ஆகும் பொதுவாக அந்த வேதாந்தம் படிச்ச மாணவர்களுக்கு சாதன சதுஷ்டே சம்பத்தின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் நான்கு குணங்கள் இந்த இருபத்தாறு குணம் இந்த நாளில் அடைங்கிறோம் விவேகம் வைராக்கியம் சமம் தமம் முதலான ஆறு வகையான ஒரு குணங்கள் பிறகு முமுக்ஷுத்துவம் சொல்லி சாதன சதுஷ்டே சம்பத்ன்னு சொல்லுவோம் இதெல்லாம் சேத்தா தெய்வீக சம்பத் என்னன்னு விளக்கம் பார்க்க போகிறோம் இதில் முதல்ல விவேகம் என்ன வைராக்கியம் இது ரெண்டும் கட்டாயம் எல்லா குணத்துக்கும் தேவை பிறகு ஒரு சில நல்ல குணங்களை பார்ப்போம் பிறகு அசுர குணங்கள் என்னன்னு பார்ப்போம் சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு மனிதனுக்கு விவேகம் வேண்டும் இது முக்கியமான பண்பு எல்லா பண்புகளுக்குமே இந்த விவேகம் கட்டாயம் வேணும் எதையுமே பிரித்து ஆராயக்கூடிய விவேகம் இருக்கணும் நல்லது எது கெட்டது எதுங்கிற விவேகம் இருக்கணும் உண்மை எது பொய்யதுங்கிற விவேகம் இருக்கணும் இங்கே என்ன விவேகம்னா இந்த உலகத்தில் கடவுளை தவிர பிரம்மனை தவிர விஷயத்தை நாம் சம்பாதிச்சாலும் அது தோஷமுடையது தான் அப்படிங்கிற அறிவு வரணும் முதல்ல எல்லாம் வேணும் கட்டாயம் வேணும் பணம் வேணும் பகல் வேணும் புத பதவி வேணும் உறவு வேணும் எல்லாம் வேணும் ஆனா அத்தனையுமே தோஷமுடையதுதான் துன்பம் கலந்தவை தான் விவேகம் மூணு தோஷம் இருக்கும் உலகத்துல எந்த பொருள் எடுத்துக்கங்க துன்பம் இல்லாத இன்பம் உலகத்தில் எதுவுமே இருக்காது புகழாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் பொருள்களாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி துன்பம் இருக்கும் ரோஜா மலர் பறிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஈஸியாக பறிச்சிட முடியுமா உள்ளு குத்தாமும் பறிக்கணும் அங்கே முள் இருக்கும் வளாப்பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படியே சாப்பிட முடியுமா அதை அறுக்கணும் கையில் பிஷன்லாம் ஒட்டும் பிற எண்ணெயெல்லாம் தடவணும் பிற உள்ளே கொட்டையும் இருக்கும் அதை எடுத்து வெளியே போடணும் வாழைப்பழம் சாப்பிட்றதா கூட தொளியை வெளியே எடுத்து போடணுமே அப்படியே கிடச்சிருமா எதுனாலும் அதில் ஒரு சிரமம் இருக்கும் ஒரு துக்கம் கலந்த இன்பமாகத்தே இருக்கும் அப்படிங்கிறார் தேனி எடுத்து சாப்பிடா தேனீக்கள் இருந்த ஓ எந்த ஒரு சுகத்தை எடுத்துங்க இல்லாட்டி அப்போதைக்கு நல்லா இருக்கும் பிறகு பின்னாடி ஒரு துக்கத்தை கொடுக்கும் குழந்தைகள்லாம் சந்தோஷமாகவும் இருக்கும் குழந்தைகள்னால ரொம்ப சந்தோஷமும் உண்டு துக்கமும் உண்டா இல்லையா பிறந்த குழந்தை பார்த்தோன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அது இப்போ மழலை அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்குது குழல் இனிது யாழ் இனிது என்பர் தான் நைட்டில் அழுது கத்தம்போது எவ்வளோ சிரமப்படுறோம் தூங்க விட மாட்டேன்னு வேதனை போடுவோம் ரெண்டு கலந்துதே இருக்குது கலக்காமல் இருக்கவே இருக்காது எதாக இருந்தாலும் சரி பிறகு எந்த ஒரு பொருளுமே பூரண திருப்தி இருக்காது ஒன்று பத்து ரூபா சம்பாரிச்சோம்னா நூறுரூவா ஆசை வரும் நூறுலேருந்து ஆயிரம் ரூபா வேணும்னு ஆசை வரும் இந்த பிஸ்னஸில் ஒரு லாஜிக் சொல்லுவாங்க திருப்தியே பற்றக்கூடாதான் திருப்திக்கத்தையும் சம்பாதிக்கிறது ஆனால் திருப்தியாக படக்கூடாதான் என்ன லாஜிக் பாருங்கள் என்ன பிஸ்னஸ் டெவலப் பண்ண மாட்டோமா வேதாந்தத்தில் இப்படி எது கிடைக்குதோ அது திருப்தியாக இருந்துக்கிறனும் ரெண்டுக்குள்ளே வித்தியாசமே அது தான் அதில் திருப்தியே படக்கூடாதான் டூவீலர் வாங்குவான் முதல்ல சைக்கிளில் போய்கிட்டு இருப்போம் ஒரு டூ வீலர் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினப்பான் சைக்கிளில் போகும்போது பெட்ரோல் செலவு இல்லை டூ வீலரில் போனால் அப்புறம் பெட்ரோல் இதில் ரிப்பேர்னால் ச கொஞ்சம் செலவு வரும் அதில் ரிப்பேர்னால் கொஞ்சம் கூடுதல் செலவு வரும் பிற டூ வீலர்லேயே புல்லட் வாங்கணும் பிறகு கொஞ்சம் கார் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆடி கார் இருந்தால் நல்லாயிருக்கும் பென்சர் இருந்தால் நல்லாயிருக்கும் போய்கிட்டே இருக்கும் பூரண திருப்தியின்மை அனைத்து பொருள்கள்லேயும் இருக்குமா இந்த அறிவு முதல்ல இருக்கணும் எல்லாம் வாங்கலாம் எல்லாம் பயன்படுத்தலாம் இது முழுமையான திருப்தியை தராதுங்கிற புத்தியோடு பயன்படுத்தணும் ஏன்னா பயன்படுத்தாமல் இருக்க முடியாது அப்புறம் அடுத்தடுத்து போய்கிட்டு இதனுடைய சுபாவும் இதுங்கிற விவேகம் நம்மளுக்கு இருக்கணும் பிறகு எந்த ஒரு சுகமுமே நம்மை பந்தப்படுத்தும் அடிமைப்படுத்தும் இந்த சிகரெட் குடிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல சிகரெட்டை பார்ப்பாரு முதல்ல பிடிக்கலான்னு பிற ஆசை வரும் அப்புறம் பிடிப்பார் பிறகு என்ன பண்ண அது இவரை பிடிச்சுக்கிறோம் அதுலேருந்து இவர் போக முடியாது போத வஸ்துக்கள் இப்படித்தானே உத இவர் பிடிப்பார் பிறகு என்ன பண்ண அது அவரை பிடிச்சிக்கிட்டு விடாது இந்த ஆற்றுல ரெண்டு பேரும் உட்காந்தாங்களாம் ஒரு கருப்பாக ஒரு கம்பளி மிதந்து வந்திருக்கு பெரிய கம்பளி மிதந்து வர ஒருத்தர் நல்ல கம்பளியாக இருக்குது குளிர் இருக்குது அதை எடுத்து காயப்போட்டதுன்னு போய் இவர் எடுத்துருக்காரு எடுத்துகிட்டு வர முடியலை கத்திருக்காப்புல ஏ அது முடியலைன்னா அதை விட்டு போட்டு வாடாங்கிறவர் இங்கே கரையில் உட்காந்துருக்கு நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு என்னை விட மாட்டேங்குதுங்கிறார் எனக்கு பிடிச்சது கரடியை வந்தது கம்பளி கரடி கம்பளியில் நினச்சி கரடியை பிடிச்சிட்டாரு அது இவரை பிடிச்சிக்கிடுச்சி இப்படித்தான் உலகத்தில் நிறைய சுகங்கள் இருக்குங்கிறாங்க நாம் சுகம்னு நினச்சி போய் பிடிப்போம் பக்குவமாக இருக்கணும் அதிலேருந்து விடுபட எப்போயும் நம்மளால் தயாராக இருக்கணும் எந்த சுகமாக இருந்தாலும் இல்லாட்டி அது நம்மளை பிடிச்சிக்கிருச்சுன்னா நாம் விட முடியாது நம்ம அதை பிடிச்சா விட்டுறலாம் அது நம்மளை பிடிச்சின்னா விட முடியாது அதனால் இப்படி ஒரு மூன்று தோஷங்கள் துன்பம் கலந்த இன்பம் திருப்தி இன்மை பந்தப்படுத்தும் தன்மை இப்படி எல்லாமே இருக்குது டிவியெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த வானொலி ரேடியோ இருக்கு பாருங்க அதுவே லக்ஸுரி தெரியுமா சின்ன விஷயம் யார் வீட்டிலயாவது இந்த ரேடியோ ரேடியோ இருந்தால் பணக்கார வீடு இன்றைக்கி பிறகு டிவி இருந்தால் வசதியான வீடு ஃபோன் இருந்தால் வசதியான வீடு இன்றைக்கி எல்லாம் அதெல்லாம் லக்ஸுரியாக இருந்துச்சு அன்னைக்கு இன்றைக்கி என்னாச்சு நெசசிட்டி ஆகிப்பச்சு டிவி கட்டாயம் செல்ஃபோன் வச்சுருந்தா அன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த அரசியல்வாதியோட செல்ஃபோனில் பேசுன மாதிரி போட்டால் அவர் வந்தாது இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு எல்லாம் நெசசிட்டி ஆகிப்போச்சு எல்லாம் நம்மளை என்ன அடிக்ட் பண்ணிருச்சு ஒருத்தர் அந்த செல்ஃபோன் வந்த நேரத்தில் ஒரு பாட்டு படித்தார் இந்த வீடு வரை உறவு வீதி வரை மனைவி அப்போ தான் ஃபோன்லாம் வந்திருக்கு முன்னாடி லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும் பிறகு கார்லெஸ் ஃபோன் வந்துச்சு பிறகு செல்ஃபோன் வந்துச்சு அவர் சொன்னார் வீடு வரை உர வீதி வரை மனைவிக்கு வீடு வரை லேண்ட் லைன் வீதி வரை கார்ட்லஸ் காடு வரை செல்லு கடைசி வர பில்லுனார் அந்த போன் அந்த நேரத்தில் அந்த செல்போனை பத்தி மகிமையா சொல்றதுக்காக கடைசி வர பில்லாம் காடு வரை செல்லு கடைசி வரை பில்லுனாரு ஏன்னா எங்க வேணாலும் பேசலாம் செல்போன்ல இப்படி எல்லாமே நம்மள என்ன ஆகுதுன்னா முதல்ல வந்து லக்ஸுரியா இருக்கிறது பிறகு நெசசிட்டி ஆகி போயிடும் அப்படி அடிமை ஆயிடும் அது இல்லாமல் இருக்க முடியறதில்ல போனே இல்லாமல் இருந்தோம் லேண்ட்லைன் போன் கூட இல்லாமல் இருந்தோம் டிவி இல்லாமல் இருந்தோம் இன்னைக்கு முடியும் யோசிச்சு பாருங்க எப்படி அடிமைப்படுத்தி இருக்கு பாருங்க இல்லாமல் இருக்க முடியும்னு கற்பனை பண்ணி பாருங்க எல்லாம் பந்தப்படுத்துகிறீங்க துன்பம் கலந்ததாக இருக்கு திருத்தியின்மையில் இருக்கிறது இந்த அறிவை உலக விஷயங்களில் யோசிப்பது விவேகம் இந்த புத்தி வரணுங்கிறார் இதுக்கு பேர் விவேகம் எல்லா பண்புகள் எல்லா விஷயங்கள்லையும் இப்படி ஆராய்ச்சி பண்ணுற புத்தி இருக்கணும் இந்த முதல் அடிப்படை விவேகம் தான் இது இருந்தால் தெய்வீக பண்புகளை நம்ம எடுத்துக்கிற முடியும் ஆசூரி பண்புகளை நீக்க முடியும் பிறகு இந்த உலகமெல்லாம் தோஷம்னு தெரிஞ்சிட்டா பத்தாது அதிலிருந்து விலகி இருக்கிறது வைராக்கியம் பகவானை லட்சியமாக கொண்டு இந்த உலக விஷயங்களை அதற்கு கருவியாக பயன்படுத்தினால் அது வைராக்கியம் உலக விஷயத்துலேருந்து நம்மளால் விலகி இருக்கவே முடியாது கட்டாயம் எல்லா உலகத்துக்குள்ள வாழ்ந்ததே ஆகணும் அந்த உலக விஷயங்களவே பகவானை அடைவதற்கு கருவியாக பயன்படுத்திட்டோம்னா அதுக்கு பேர் வைராக்கியம் ஃபஸ்ட் இல்லாமல் படகு எதில் போயாகணும் தண்ணியில்தான் போயாகணும் தண்ணியில்தான் இருக்கணும் தண்ணியை கடக்கணும்னா படகு வேணும் அந்த படகு தண்ணியில்தான் போகும் அந்த தண்ணிய நம்ம படகு சவாரிக்கு பயன்படுத்தணும் அந்த கரைக்கு போகிறதுக்கு அது மாதிரி உலகத்துலேயே வாழ்ந்தாகணும் உலகத்துல இருக்கணும் இந்த உலக விஷயங்களையே பகவான் பக்கம் திசை திருப்புவது வைராக்கியம் பணம் உறவுகள் குடும்பம் எல்லாமே வேணும் எல்லாத்தையுமே கடவுள் வாழ்க்கைக்கு சாதகமாக பயன்படுத்திட்டா அது வைராக்கியம் பயன்படுத்தாம வாழவே முடியாது உலகத்தில் எல்லாத்தையும் பயன்படுத்தும் அதுக்கு அடிக்ட் ஆயிடக்கூடாது அது ரொம்ப அட்டாச்சா இருந்துடக்கூடாது அப்படி இருக்கிறது பற்றற்ற தன்மை இது வைராக்கியம் இந்த விவேகம் வைராக்கியம் ஆன்மீக வாழ்க்கையிலேயே இந்த சாதன சதிஷ்டி சம்பத்தில் முதல்ல வர்றது விவேகம் வைராக்கியம் இது ரெண்டும் கட்டாய இருக்கணும் எந்த விஷயமா இருக்கட்டும் அதை பற்றி அறிவு இருக்கணும் அதை எதை வச்சுக்கிறோனோ எது வேணான்னு ஒதுக்குறதுக்கு தயாராக இருக்குது வைராக்கியம் இந்த பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்ட ஒரு வரி வரதில்லை வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் தேவை அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்பார் ரெண்டு சக்கரம் கட்டாயம் வேணும் ஒரு சக்கரம் சின்னாது தான் என்னாகும் சுவிச்சிக்கிட்டே தான் இருக்கும் நாற்பது அகன்று போகாது ரெண்டு சக்கரம் இருக்குது ஒரு சக்கரம் சின்னதானே என்னாகும் இழுத்தம்னா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் வெளியே போக முடியாது விவேகமும் வேணாம் வைராக்கியம் வேணாம் ரெண்டு ரெண்டு கண்ணு மாதிரி இது ரெண்டு அடிப்படையாக அமைஞ்சிச்சுன்னா பிறகு மற்ற பண்புகள் நம்மளுக்கு எல்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால் முதல்ல விவேகம் வேண்டும் வைராக்கியம் வேண்டும் சில பண்புகள் பார்க்கலாம் முக்கியமான சில பண்புகள் பார்த்துட்டு பிறகு அஸ்வர சம்பத்தி போகலாம் இங்கேயே இந்த அத்தியாயத்தில் பயமின்மைங்கிற ஒரு பண்பு சொல்கிறார் பயங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் இயல்பாக இருக்குது அந்த பயத்திலேருந்து முதல்ல விடுபடுவது தெய்வீக சம்பத்துங்கிறார் இந்த அசுரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக தவம் பண்ணுவாங்க அதில் முக்கியமான பயம் என்ன தெரியுமா மரண பயம் எல்லாருக்கும் மரண பயம் இருக்கா இல்லையா எதுக்கு மரண பயம் எப்படி நம்ம நம்ம செய் நம்மளுக்கு இருக்கா யாருக்காவது இறந்து பழக்கம் இப்போ எப்படி பயம் வருது அது யாருக்குமே இறப்பு நம்ம அனுபவிச்சது இல்லை ஆனால் பயம் இருக்கு பாருங்க காரணம் என்ன மற்ற இறப்பை பார்க்குறோம் பார்த்துட்டு பயம் வருது சரி ஒரு குருவு கோழி குஞ்சு இருக்கு அதுக்கு மரணத்தை போய் தெரியுமா பருந்து வந்தால் ஓடுத இயல்பா ஓடுத மரணம் போய் அவங்க உள்ளுக்குள்ளேயே இயல்பாக ஏன்னா எத்தனையோ ஜென்மங்கள் இறந்து பழக்க இருக்குது நம்மளுக்கு இறந்து எத்தனையோ ஜென்மங்கள் இறந்து பழக்க இருக்கு அந்த மரண வழி உள்ளே இருக்குது நம்மளுக்குள்ள அதனாலதான் மரணத்தை கண்டு எல்லா ஜீவராசியும் பயப்படுது அசுரர்கள் வந்து கடுமையாக தவம் பண்ணுவாங்க பாருங்கள் தவம் முடிச்சு வந்து கேட்குற முதல் வர என்ன தெரியுமா எனக்கு சாகா வர வேணும் வந்த உடனேயே அப்போ எங்கே மரணம் பயம் இருக்குதுனால நான் கேட்குறேன் வேற ஏதாவது வர கேட்குறேன் எந்த அசுரனும் பாருங்கள் பிற அவர் இதில் சாக கூடாது அதில் சாகக்கூடாதுன்னு ஒவ்வொன்றா சொல்லி பிற கடைசியில் அதுக்கு ஒரு வழியை பண்ணிடுவார் பகவான் சேர்த்து அப்போ இந்த மரண பயம்ங்கிறது இயல்பாக இருக்குது அந்த பயம் இன்மை வரணுங்கிறார் எல்லாத்துலேயும் பயம் இருக்குது பணம் நிறையா வச்சுருந்தா நிம்மதியாக தூங்க முடியுதா இப்போ கையில் எடுத்துகிட்டு போகிறோம் பணத்தை ஷூக்கேஷ் நிறையா பல லட்சம் கொண்டு போகிறோம் நிம்மதியாக போய் வச்சு தூங்குவோமா தூங்க மாட்டேன் ஆனால் அஞ்சு லட்ச ரூபா பெட்டியில் வச்சு தூங்க மாட்டேங்க பத்து லட்ச ரூபா கழுத்தில் செயினில் போட்டு தூங்குவீங்க இருக்கா இல்லையா நீங்கள் பத்து லட்சத்தை கையில் பாக்கெட்டில் வச்சுட்டு கையில் காட்சி கொண்டு போவீங்களா ஆனால் பத்து லட்ச ரூபா செயின் கழுத்தில் அது பாட்டுக்கு போயிட்ருக்கும் டைம் தான் போகிறோம் இருக்கா இல்லைங்களா புரியறதில்லை செருப்பு கடைக்காரையும் கடையை திறந்து வச்சு நிம்மதியாக தூங்குவான் நான் கடைக்காரன் திறந்து வச்சு தூங்க முடியுமா தூங்க முடியாது ஏன்னா பயம் புகழ் இருந்தா கூட புகழ் போயிருப்போங்கிற ஒரு பயம் வருதான் இப்படி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பயம் இருந்து கொண்டே இருக்கு இந்த பயத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு கெட்டது நடக்குது மோசமானது நடக்குதுன்னா பயம் வரா துக்கம் வரும் அந்த இடத்துல பயம் துக்கம் வரும் நடந்துருச்சுன்னா இந்த நடக்கிறமோ துக்கம் வரும் பயம் வராது பயம் எப்போ வருதுன்னா நடந்துடும்மோன்னு நினச்சிதான் பயம் வரும் எப்பயுமே பின்னாடி சொல்வார் பத்து வருஷம் கழித்து யாராவது ஒருத்தர் சொல்லிருவார் அதை நினச்சி இன்னைக்கு இருந்து பயம் ஆரம்பிச்சிரும் அது கூடாதுங்கிறாரு அன்னைக்கு பார்ப்போமே அது வரைக்கும் இத்தனை காலம் வருஷம் கழிச்சு ஒரு ஜோசியக்காரே சொல்லிடுற இப்படித்தான் ஆக போறேன்ட்டு இன்னைக்கே ஆரம்பிச்சிடும் பத்து வருஷம் கழித்து வரக்கூடிய துக்கம் இன்னைக்கே ஆரம்பிச்சிடும் பயம் அப்படித்தான் இருக்குது எவ்வளோ காலம் இருக்கு எத்தனையோ மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு நோயை கூட உனக்கு முடியாதுன்னு சொல்லிடுறாரு டாக்டர் ஆறு மாதம் டயம் சொல்கிறாருன்னு வச்சுக்கிறோமே ஆறு மாதம் இருக்கேன் அது வரைக்கும் முயற்சி பண்ணலாமே இன்றைக்கே பயந்து ஐயோ சாக போகிறேனே சாகப்போ இது கூடாதுங்கிறார் இந்த பயமின்மை ஒரு முக்கியமான பண்புங்கிறார் கண்ட்ரட் நடக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கட்டும் அப்போ நடக்க போகிறது இப்போ நினச்சி பயம் கூடாதுங்கிறார் ஏன்னா எத்தனை மாற்றம் உலகத்தில் ஏற்படுது ஒரு செகண்டில் மாறிட்டு போயிடும் அதனால் எதிர்காலத்தை அதுக்கு வேண்டிய முயற்சிகள் பண்ணணும் எதிர்காலத்தை குறித்து சும்மா அதை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறார் அதுதான் அந்த டிரைவர் பரமாத் சாமி சொல்வார் நம்ம காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா சைடு கண்ணாடி இருக்கோம் ஒன்றா சைடு கண்ணாடி எதுக்கு வச்சுருக்கோம் பின்னாடி என்ன வர்றதுன்னு பார்க்குறேன் ஒரு என்ன போய்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் வர்றதையும் கவனிப்போம் முன்னாடி ரொம்ப வர்றதையும் கவனிப்போம் பின்னாடி வர்றதையும் பார்ப்போம் ஆனால் கவனம் ரொம்ப அட்டன்ஷன் எங்கே இருக்கும் முன்னாடி இருக்கும் ரொம்ப தூரத்தில் வர்றதை அப்பப்போ பார்ப்போம் பின்னாடி வர்றதையும் அப்பப்போ பார்ப்போம் பின்னாடி வரதே பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகணும் ஆக்சிடென்ட் ஆயிரும் அங்கே வர்றத பார்த்துட்டு முன்னாடி போட்ட ஆக்சிடென்ட் ஆயிரும் கவனம் முன்னாடி இருக்கணும் இப்போ என்ன அப்படிங்கிறத இருக்கணும் அப்பப்போ எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம்னு சொல்லுவார் இந்த டிரைவிங்கை வச்சு சொல்லுவார் உதாரணம் அது மாதிரி கடந்த காலத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது எதிர்காலத்தை பற்றி கற்பனையும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும் பார்த்துக்கிட்டு நிகழ்காலத்தில் வண்டியை செலுத்த நம்பார் அது மாதிரி இந்த பயம்ங்கிறது எதிர்காலத்தை அடிப்படையாக வச்சு அதிகமாகிறது அந்த பயமின்மை கூடாது பயத்தினால் சில நல்லதும் உண்டு அதர்மம் செய்யறதுக்கு பயப்படணும் தப்பு செய்கிறதுக்கு பயப்படணும் வள்ளுவர் கூட சொல்கிறார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்கிறார் எங்கே பயப்படணுமோ அங்கே பயப்படணும் மரண பயம் கூடாது எதிர்காலத்தை குறித்த பயமெல்லாம் கூடாது ஆனால் தர்மத்தை குறித்து பயம் அதர்மத்தை குறித்து பயம் வேணுங்கிறார் இந்த பயத்தை நீக்கணும்னா விவேகமும் வேணும் வைராக்கியமும் வேணும் இந்த ரெண்டு பண்பு இருந்தால் உச்சி மீது வானிடுந்து வீழ்கின்ற அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லைங்கிறது வந்துடும் இருப்போம் இது ஒரு பண்பு ஒரு மன தூய்மை அது சொல்கிறார் அது நிறையா வருது பின்னாடி அதையும் பார்க்க போகிறோம் இந்த அப்பர் பார்த்துருக்கோம் அப்பர் வாழ்க்கையில் அவரை எவ்வளவு சோதனை பண்ணுவாங்க பயன்தாரா களவாசல்ல போடுவார் கல்லை கட்டி கடலுக்குள்ள போடுவாரு பக்த பிறகு என்னென்ன பண்றேன் இரண்ய கஷிப்பு கொஞ்சமாக பயன்தானா அந்த மாதிரி ஒரு ஒரு பயமின்மை ஒரு தைரியம் வரணும் அப்படிங்கிறார் அடுத்தது தானம்ங்கிற ஒரு பண்பு இதுவும் தெய்வீக சந்தன் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு முக்கியமான குணம் கொடுக்கிற புத்தி இருக்கணுங்கிற எல்லாத்தையும் கொடுத்துடனும் இல்லை பொதுவாக தானம் பண்ணுற புத்தி இருக்கணும் அது மட்டும் இல்லை என்ன பாவனையோடு கொடுக்கறது எந்த பாவனையோடு கொடுக்கறது எதை கொடுக்குறதுங்கிறது இருக்குது சில பேர் கொடுப்பாங்க ஆனால் நல்ல மனசோடு கொடுக்க மாட்டாங்க கொடுக்குற புத்தி இருந்தால் நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த தேவர்களுக்கு அசுரர்களுக்கு ஒரு போட்டி வச்சாங்களாம் எப்படின்னா இவங்களெல்லாம் ஒரு அறையில் அடைச்சிட்டாங்க அவங்கள நல்ல சாப்பாடு நிறைய வகையாக கையில் என்ன பண்ணிட்டாங்க கரண்டியை கட்டி கையை மடக்க முடியாமலே கட்டி விட்டாங்களாம் கையை கட்டி மடக்க முடியாமல் கட்டா சாப்பிட முடியுமா நீ சாப்பிட்டு காலி ஒன்று ரெண்டு வரையும் விட்டாங்களாம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா தேவர்கள் கூட சாப்பிட்டான் அசுர ஒருத்தன் கூட சாப்பிடல என்னன்னு பார்த்தா கையை அப்படி மடக்கி எப்படி சாப்பிடணும் சாப்பிட முடியாது இவன் பார்த்து பார்த்து ட்ரை பண்ணுறேன் அசுர ஒருத்தன் கூட சாப்பிட முடியலை தேவர்கள் என்ன பண்ணா இவன் அவனுக்கு கூட்டிடுவானான் அவன் இவனுக்கு கூட்டிடுவானும் அது செய்ய முடியும்ல கையை மடக்க முடியாட்டாலும் கூட கையில் கரண்ட் இப்படி இருக்குது எடுத்து அவனுக்கு கூட்டிடு அவன் இவனுக்கு கூட்டிடுவான் அப்படி அவன் கூட சாப்பிட்டு முடிச்சிட்டாலும் தேவர்கள்லாம் அசுர்கள் என்ன ஆமாம்ண்ணா ஒருத்தன் கூட சாப்பிட முடில ஏன்னா இவனுக்கு கொடுக்குற புத்தி வரலை இவன் அவனுக்கு கொடுத்துட்டான் இவன் அவனுக்கு கொடுத்துட்டான் எப்பயுமே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் கிடைக்கும் அந்த கொடுக்குற புத்தி தெரியாது நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன் சாமிஜி ஒருத்தர் வந்து திருவண்ணாமலைக்கு அந்த மேலே மலை மேலே போயிருக்கார் நடந்து போனார் போகும்பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்காது தண்ணி இருக்காது அது அக்னி தனியாக மற்ற அந்த காட்டிய எல்லோரும் போவாங்க போகும்பொழுது என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் மட்டும் தாகத்துக்கு வாங்கிட்டு போனாராம் பாதி தூரம் போகும்பொழுது அங்கிட்டேருந்து ஒருத்தர் வந்திருக்கான் தாகத்தோடு வந்திருக்கான் வந்தவுடனே சரி இதாக இருக்கான்னு கேட்டிருக்கேன் விட்டுருக்கு இந்த ஆஃப் லிட்டரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் அதை கொடுத்துருக்காரு சரி அவன் என்னென்னா சரி அவருக்கு வேணும் மேலே கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே பார்த்துருக்கான் கொடுத்துருக்கேன் இல்லைப்போ அவனுக்கு தாகம் பண்ணால் குடிச்சிருக்கிட்டாரு பிறகு குடிச்சிருக்கான் சரி குடிச்சிட்டு பண்ணிட்டார் குடிச்சுட்டான் ஃபுல்லாக குடிச்சுட்டான் இவர் நடந்து போயிட்டார் ஒன்றும் இல்லை போயிட்டு திரும்பி வர்றாரான் அந்த பாதி தூரம் வரும்போது தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இருக்கதையும் கொடுத்துட்டார் சரி என்ன பண்ணுறது பரவாயில்ல அப்படின்ட்டு அவனுக்கு கொடுத்த சந்தோஷம் அவருக்கு மனசில் வரும்போது எழுத்து ஒருத்தவன் தான் நான் சாப்பிடுங்க ஸ்டாமி சொல்லி இவர் என்ன பிராண்டு வச்சுருந்தோ அதே பிராண்டு பாட்டில் கொடுக்குறானோ நடந்தது செமக்கிற வேலை மிச்சங்கிறார் அவனுக்கு கொடுத்ததுனால எனக்கு தூக்கிட்டு போயிட்டு எப்போ தேவையோ அப்போ கரெக்டாக வந்துடுச்சு இந்த புத்தி இருந்தால் எது தேவையோ எப்போ தேவையோ அது கரெக்டாக கிடைக்கும்பாங்க அளவுக்கு அதிகமாகவும் கிடைக்காது குறையாகவும் கிடைக்காது தேவையான அளவுக்கு கிடைக்குமா இந்த தானங்கிறது ஒரு அருமையான பண்பு அப்படிங்கிறார் இந்த கோட்டில் வரக்கூடிய சீனெல்லாம் என்ன விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை இல்லை தகராறு விவகாரமே என்ன தானம் பண்ணுற புத்தி இல்லாததுனால தான் இது ஒரு முக்கியமான பண்பு பிறகு தமம் இந்திரிய கட்டுப்பாடு இந்திரியங்களையெல்லாம் அது போக்கில் விடக்கூடாது கண் போன போக்கிலே கால் போகலாமான்றதுக்கு பார்த்தீங்களா அது மாதிரி எப்பயுமே இந்திரியங்களை எங்கே போகணுமோ அங்கே விடணும் எங்கே தேவையில் அங்கே சுருக்கத்தக்கணும் ஒருமையில் ஒரு பாட்டுருக்கு ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆச்சின் எளிமையும் ஏமா பிடைத்துங்கிறார் புத்தருக்கெல்லாம் பத்தடியும் பா கண்ணில் பார்ப்பாராம் சைடில் பார்க்க மாட்டாராம் நடந்து போனார்னா பத்தடி தான் ஒரு பார்வையே தெரியுமா அதுக்கு மேலே தெரியாதான் ஒருத்தருக்கு காது கேட்காம இருந்திருக்கு வயசானவர் எல்லாம் அவர் செவிடு செவடினு வயிற் வாங்கலாம் அவர் காது வெஞ்சாலும் காது கேட்க போதா காது கேட்காது அவர் வாட்டுக்கு வந்துருக்கார் பையன் என்ன ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துட்டான் போட்டார் போட்ட காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பிறகு வயிறாங்க இப்போ அவரால் என்ன செய்ய முடியுது என்ன என்ன செவிடு செவிடுன்னு வயிறாங்கன்னு புலம்பியிருக்காரு சுற்றி யாரையில் இருக்குனாரா ஒருத்தர் இந்த செலூட் மிஷின் சுவிட்சுங்களை ஆஃப் பண்ணிடு சுவிட்ச் ஓங்கையில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டிய நேரம் அது மாதிரி இந்திரியங்கள் நம்ம கைவசம் இருக்குது அது எங்கே போனோம் இதை எங்கே விடணும் எங்கே விடக்கூடாதுங்கிற புத்தியோட செயல்பட்டால் இது தமம் இதெல்லாம் இந்த சம சமதமாதிங்கிற ஆறு குணத்துலையும் வந்துடும் இது இப்போ என்ன பார்த்துருக்கோம் தானம் ஒரு குணம் பார்த்தோம் பயமின்மைங்கிறது பார்த்துருக்கோம் விவேகம் பார்த்தோம் வைராக்கியம் பார்த்தோம் விவேக வைராக்கியம் எல்லாத்துக்கும் பொருந்தும் இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது அடுத்து யஜம் ஐந்து விதமான வேள்விகள்னு சொல்லப்பட்டிருக்கு அது ஏற்கனவே நம்ம மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் இறை வழிபாடு தினந்தோறும் கடவுளை கும்பிட்றது பெற்றோர்களை பாதுகாத்தல் ஆன்மீக நூல்களை படித்தல் ரிஷி யஜம் ஒரு மற்ற உயிர்களுக்கு உதவி உதவி செய்தல் மனிதர்களுக்கு உதவி செய்தல் சொல்லி ஐந்து விதமான வேள்விகளை தினந்தோறும் செய்கிறது ஒரு விதமான பண்பு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் மிச்சம் இருக்க பண்புகளை அடுத்து கொஞ்சம் இடைவெளிகள் தெய்வீக சம்பத் பார்த்து வர்றோம் விவேகம் வைராக்கியம் பார்த்தோம் பயமின்மை பார்த்தோம் தானம் முக்கியமாக தானம் பார்த்தோம் பிறகு ஐந்து விதமான வேள்விகள் இப்ப பார்க்க வேண்டிய பண்பு தவம் இதுவும் தெய்வீக சம்பத் கேட்கதில்ல சவுண்டு பொதுவாக வாழ்க்கையில் உலக வாழ்க்கைக்கே ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னா தவம் வேணும் பிஸ்னஸாக இருக்கட்டும் தொழிலார் எதா இருக்கட்டும் அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டால்தான் அதில் வந்து நான் வெற்றி அடைய முடியும் தவங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பண்பு சில பேர் தவம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ காட்டில் போய் உட்காடுறது சாப்பிடாம முன்னா வரது இருக்கிறது ஒரு வருஷமாக மௌனம் வரது இருக்கிறது நாற்பத்தெட்டு வருஷம் சபரிமலைக்கு போகிறது இல்லை தவம் இல்லைன்னு சொல்லலை தவம்தான் ஆனால் வள்ளுவர் வந்து அழகாக ஒரே ஒரு குரலில் ரொம்ப தவங்கிற ஒரு அதிகாரத்தில் முதல் குரலில் அருமையாக ஒரு லட்சணம் சொல்கிறார் உற்ற நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருங்குறது தவம்னால் என்னென்னா இதுக்கு மேலே சுருக்கமாக லட்சணம் சொல்ல முடியாது அதாவது உனக்கு எவ்வளோ கஷ்டம் வருது அந்த கஷ்டம் வரும்போது அதை முயற்சி பண்ணுற முயற்சி பண்ணி நீக்க முடியலைன்னா அதை தாங்கிக்கிறது தவம் முயற்சி பண்ணாமல் தாங்கிக்கிறதே சொல்லலை தலைவலி வருது தலைவலி வந்தால் அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடணும் மாத்திரை சாப்பிட்டா சினிமாவில் ஒன்னா காமிப்பேன் விளம்பரத்தில் வாயில் போட்டோன்னு தலைவலி நீங்கிறோம் சொல்லி ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணணும்ல அதுவரை தாங்கி தவிர வழி கிடையாது அப்ப அதுவரைக்கும் பொறுத்துக்கிறது கஷ்டத்தை நீக்கம் சிலர் கஷ்டத்தை முயற்சி பண்ண போகாது அப்ப அதை தாங்கி பழகுதல் தவம் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யா அற்றைய தவத்திற்கு தனக்கு வரக்கூடிய துன்பத்தை தாங்கிக் தவம் அடுத்து ஒரு வார்த்தை பாருங்க உயிருக்கு உருகன் செய்யாமை மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறது தனக்கு தனக்கு வர்ற கஷ்டத்தை தாங்கிக்கிறது மற்ற உயிர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கிறது இந்த மற்ற உயிர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கிறதுல தா உயிரும் அடக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேர் ம ச உண்ணாவிரதம் சொல்லி உடம்பு புறம் கெடுத்துருவாங்க கூடாது எந்த ஒரு விரதமுமே உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் புத்தரே வந்து சாப்பிடாமல் காட்டில் போய் ரொம்ப நாள் தவம் பண்ணி சாப்பிடாமல் எலும்பு தோலுமாயிடுவார் ஒன்றுமே பண்ண முடியாது அவரால் ஒரு இடையன் வந்து ஆடு மேய்க்கிற ஒரு வீணையில் ஒரு பாட்டு படிச்சிட்டு போவானா வீணை இருக்குது பார்த்தீங்களா அந்த வீணையினுடைய கம்பியை ரொம்ப டைட் வச்சு அந்து போயிடும் லூஸாக இருந்தாலும் சவுண்டு வராது எவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும் அது மாதிரி அதை பார்த்த சாப்பிட ஆரம்பிக்கிறார் அவர் விரதம் விரதம்னு சொன்னால் அந்த விரதம் வந்து உடலில் ஆரோக்கியத்தையும் இங்கே எடுத்துடக்கூடாது உள்ள ஆரோக்கியத்தையும் இங்கே எடுத்துடக்கூடாது ரெண்டும் பக்குவமாக இருக்கணும் அப்படித்தான் சாப்பிடணும் சாப்பிடாமல் இருக்கிறது கூட ஈஸி அளவாக சாப்பிட்றது கஷ்டம் எதுவுமே சாப்பிடாம இருந்தெல்லாம் அதிகமாக சாப்பிட்றலாம் கரெக்டாக வெளியேறது இருக்குது பாருங்க இது தான் தவம் அதனால் தவங்கிறதுக்கு லட்சணம் யா வச்சுக்கோங்க தனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை தாங்கிறது நம்ம சபரிமலை யாத்திரையே என்ன பண்ண குளிர தாங்கிறது காலை நாலு மணிக்கு எதிர்த்து குளிக்கும் போது சில கஷ்டமெல்லாம் வரும் தாங்கிக்கிற மாதிரி இல்லைங்களா மற்ற உயிர்களுக்கும் தீங்கு செய்யக்கூடாது கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது இது தான் தவம்ங்கிறாரு பொதுவாக தவமாக எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி கஷ்டமாக இருக்கும் ஒரு குழந்தைய வளர்க்குறது படிக்க வைக்கிறது ஒரு தவம்னு எடுத்துக்கிட்டால் நாம் அதுக்காக முடிச்சுருப்போம் அதுக்காக கஷ்டப்படுவோம் ஒரு பன ஒரு வைராக்கியம் எடுத்து ஒரு லட்சியமாக வச்சு போக கஷ்டப்படும் அந்த கஷ்டமெலாம் தெரியாது அப்போ அதை சகிச்சுக்கிற கூடிய அந்த தாங்கக்கூடிய சக்தி தான் தவம்ங்கிறாரு ஒரு குரகுலத்தில் மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் படித்தாச்சு ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் இல்லை படித்து படித்து முடிஞ்ச உடனே குருநாதரே சாப்பாட்டில் விளக்கண்ண வாசனை வருதுன்னு சொன்னானான் விளக்கெண்ண வாசனை சாப்பாட்டில் வருதுன்னு நானும் அவன் படிப்பு முடிச்சு நீ வீட்டுக்கு போகலாம் உனக்கு வீட்டுங்கயா வந்துருச்சுன்னு நேரான் என்னென்னு நீ வந்ததுல இந்த விளக்கணை ஊற்றித்தான் போட்டுக்கிட்டு இருக்கான் சாப்பாடு இத்தனை நாள் படிப்பு ஆர்வத்தில் உனக்கு தெரியலை இப்போ தெரிய ஆரம்பிச்சு படிப்பு ஆர்வம் முடிஞ்சு போச்சு உனக்கு அதெல்லாம் நீ வீட்டுக்கு போய் கல்யாணம் முடிச்சு தீர் அப்போ அந்த அதை படிக்கணுங்கிற தீவிரம் அந்த விளக்கன்னு வாசனை கூட அவனுக்கு தெரியலை அப்போ ஒரு விஷயத்தை நாம் முடிக்கணுங்கும்போது இந்த கஷ்டமெல்லாம் தெரியாது அதை தாங்கக்கூடிய சக்தி வந்துடும் அதுதான் தவம்னு சொல்கிறாரு இது எல்லா விஷயத்தையும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக குணம் தவம் பண்ணி எந்தத்தையும் எந்த ஒரு விஷயத்தையுமே தவமாக எடுத்துக்கிட்டால் அதில் வரக்கூடிய பலனே வேற சொல்கிறார் வள்ளுவர் ஒன்னாறு திறளும் ஒவ்வொந்தாறை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வருங்கிறார் நீ தவ வாழ்க்கை வாழ்ந்தேன்னா உனக்கு பயமே அவனாக அழிஞ்சு போயிடுவானா சொந்தக்காரன் சுற்றி இருக்கும்னு நல்லா இருப்பாங்க ஒன்னாறு திறலும் ஒவ்வொந்தாறை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வருங்கிறார் கூற்றம் குதித்தலும் கைகூடும் ஆற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்குங்கிறார் யமனையை வெல்லக்கூடிய ஆற்றல் தவத்தினாலதே வருங்கிறார் யமனை வெல்றதுன்னு என்ன நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் வேதாந்தம் படித்து ஞானத்தை அடைஞ்சாச்சுன்னா எமனை வென்றாச்சு திருப்பி எமைய வந்து எங்கே நம்ம உயிரை எடுத்துகிட்டு போக முடியாது சமஸையில் கலந்துரும் எம எடுத்துகிட்டு போகாத உயிர் ஞானந்தான் ஞானிக்குத்தான் ஞானி உயிரை மட்டும் எம்மனால் எடுத்துகிட்டு போக முடியாதோம் அது சமஷ்டியில் கலந்துரும்னு சொல்லுவாங்க அந்த தவங்கிறது ஒரு முக்கியமான பண்பு பிறகு அஹிம்சை அஹிம்சையில் வந்து மற்ற உயிரை துன்படுத்தக்கூடாதுன்னு நினைப்போம் நம்ம உடம்பே நாம் துன்படுத்தக்கூடாது அது ஞாபகம் வச்சுக்கிறணும் அஹிம்சைனா மற்ற உயிர்களுக்கும் இஹிம்சை பண்ணக்கூடாது இந்த உடம்பு இந்த மனசை ஹிம்சப்படுத்தக்கூடாது அதுக்கு தகுந்த சூழல் நம்ம வாங்க வாழ பழகிக்கிறணும் பொல்லாமேங்கிற அதிகாரம் பார்த்தா அஹிம்சையை பற்றி படிச்சுக்கலாம் திருக்குறளை படித்து அதை ரெஃபரன் பண்ணிக்கிற ஒரு முக்கியமான பண்பு வாய்மை சத்தியம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சாமி உலகத்தில் உண்மையே பேசலாம் வாழவே முடியாது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு எல்லோரும் சொல்லுவீங்க உண்மையிலே சொல்கிறேன் எல்லாருமே சத்தியத்தை கடைப்பிடிக்கிறே தெரியுமா சத்தியத்துக்கு லட்சணம் தெரியலை எல்லாருமே நீங்கள் பாருங்கள் எல்லாருமே பெரும்பாலும் ஒன்று ரெண்டு போய் இருக்கலாம் இல்லையுன்னு சொல்லலை ஆனால் பெரும்பாலும் சத்தியத்தில் நம்ம வாழ்கிறோம் நீங்கள் காலையிலேருந்து இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஒரு உண்மையோட சொல்லக்கூடாது கொய்யே சொல்லி ஒரு நாள் வாழ்ந்துருங்க பார்ப்பான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஒரு உண்மையோட சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு விரதம் இருந்து இருந்துருங்க யாராவது இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு உண்மை கூட பேச மாட்டேன் பொய் தான் சொல்லு பேசுனா பொய் தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு விரதம் இருந்து இருந்து பாருங்கள் யாராலும் முடியாது திருடனாலேயும் முடியாது சாஃப்டே ஏன்னா சாஃப்டேன்னு சொல்லித்தான் நான் ஆகினேன் அதே நேரத்தில் இன்னைக்கு பொய்யே சொல்லாமல் போல இருந்து பாருங்க இருந்துடலாம் அப்போ எது உண்மையாக இருக்குது பாருங்க எது ஈஸியாக இருக்கு உண்மை சொல்லி வாழறது தான் ஈஸி இன்னொன்று வாய்மைக்கு லட்சம் நம்மளுக்கு புரியலை ஏன்னு சொன்னால் சில பேர் பொய் சொன்னால் கஷ்டப்படுவோம்னு சொல்லி எல்லாேருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது அது இந்த ஹரிச்சந்திரா சினிமா படத்தில் வேற அப்படியே ஹரிச்சந்திர போடுற கஷ்டம் உலகத்தில் எவனும் பட்டிருக்க மாட்டான் ஒரு அம்மா திருநெல்வேலியில் நடந்துச்சு என் க்ளாஸ்க்கு பையன் வந்து ரொம்ப பொய் சொல்கிறான்னு சொல்லி ஹரிச்சந்திரா அன்னைக்கு டிவியில் போட்டாங்க பாடுறான் இருச்சு பார்த்துட்டு வந்தான் கேட்டிருக்கு என்னடா இப்போ என்ன புரிஞ்சு வாழ்க்கையில் இனிமேல் உண்மையே பேசக்கூடாதுன்னு நினைக்க முடியும் பண்ண ஏன்னா அதில் அவ்வளோ கஷ்டப்படுறதா காமிக்கிறான் பண்ண முடிய உ அந்த நாட்டிய காரிக்க மாட்டேன் தரமாட்டேன் அவனுடையது இல்லை அது கொடுத்த சீரழிய கூடாது விஸ்வாமித்தரை கேட்டவன் கொடுத்துருவான் இப்போ வாக்கு தவறு அப்போ அந்த இடத்துல இப்போ சத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா எது நன்மையோ அது தான் சத்தியம் யாருக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கிறதோ எந்த வார்த்தை அதுதான் சத்தியமே ஒழிய மற்ற சத்தியம் கிடையாது இப்போ நீ கீதை வகுப்புக்கு வர்றீங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து டிவி பார்த்தா பிடிக்கும் கீதை வகுப்பு போனால் பிடிக்காது ஏன்னா சாமியார் அப்படி வர பயவரம் இருக்கு என்ன செய்கிறது வீட்டில் ஏதோ பொய் சொல்லிட்டு தான் நான் கீதைக்கு போகலன்னு பொய் சொல்லணும் அது வாய்மைங்கிறார் யாரும் கேட்காது அதில்னால ஒரு தீங்கம் கிடையாது நல்லதான் நடக்குது ஒரு முனிவர் இருக்கார் போய் சொல்ல மாட்டார் ஒருத்தன் திருடர்கள்லாம் சேர்ந்து ஒருத்தனை துரத்தி வர்றான் அவன் போய் சொல்லிடாதீங்கன்னு ஒழிஞ்சிக்கிறான் ஒரு இடத்துல அப்போ வந்து அவர் வந்து நான் போய் சொல்ல மாட்டேன் இங்கே தான் ஒழிஞ்சிருக்கான்னு காமிச்ச உடனே அவரை பிடிச்சி இழுத்து கொண்டுட்டு பொருளாக கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான் ஒரு முனிவர் நரகத்து கூட்டி நான் பொய் உண்மைதானே பேசினேன் நீ உண்மை பேசல பொய் பேசிருக்கேன் தரங்க பகவான் ஏன்னா இந்த இடத்துல வந்து அது சொல்லாம இருக்கிறதே வாய்மை இப்படி நீங்க யாராய்ச்சி பண்ணி பாருங்க யாருக்கு கெடுதல் இல்லாம நம்ம சொல்ற வார்த்தையினால யாருக்கு தீங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கும் தீங்குல மற்றவங்களுக்கு தீங்கு இல்லைன்னு அது வாய்மை தான் வல்லுவரையோர் குரல் சொல்ற பொய்மையும் வாய்மை எடுத்த புரைதீர்த்த நன்மை பயக்கும் என்கிறார் அதாவது நன் ஒரு இடத்துல உண்மை நடந்திருக்கு அதை கூர்னால் உண்மையை சொன்னால் நல்லது நடக்கும்னா அது வாய்மை அதே நேரத்தில் உண்மையை சொல்லாமல் இருந்தால் நல்லது நடக்கும்னா சொல்லாமல் இருக்கிறதே வாய்மை அங்கே பொய் சொன்னால் வாய்மை ஏன்னா தீ உண்மையை தீமை நடந்துடும் அந்த திருடனை திருடன்றை போய் அது மாதிரி அதுவும் வாய்மைங்கிறார் அதே மாதிரி நன்மை நடக்கம் நல்லது நடந்திருக்கு அதை சொல்லாம இருந்தால் நல்லது நடக்கும்னா நல்லது நடந்திருக்கு இவன் சொன்னால் நல்லது நடக்கும் அதை சொல்லாம இருந்தே என்ன வச்சுங்க அது பொய் நல்லது நடக்கிறதை கெடுத்துடுறானா இல்லைங்களா அதே மாதிரி உண்மையிலே நடந்தால் கூட அதை சொன்னால் கெடுதல் வரும்னால் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு அது பொய்மைங்கிறார் நீ வாக்களை உண்மை சொல்லியிருக்க ஆனால் உண்மையிலே அது பொய்மைங்கிறார் இதை நீ யாராய்ச்சி பண்ணி பாருங்கள் நம் நீங்களே எல்லோரும் பாருங்கள் நம்ம நம்ம உண்மையிலேயே சத்தியமானத்தை வாழ்ந்துருக்கு எல்லோருமே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையில் பொய் சொல்லாமல் வாழ முடியும் அப்படி இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னொன்று சத்தியத்தை வந்து கடைப்பிடிக்கணுங்கிறவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பொய் சொல்லணும் எந்த இடத்துல உண்மை சொல்லணுங்கிறது அந்த இடத்துல அவர் உண்மையே சொன்ன பொய் கூட வாய்மை தான் ஒரு சினிமா கூட பார்த்தேன் ஒரு சீன் திருநெல்வேலின்னு நினைக்கிற ஒரு சினிமா படம் வந்துச்சு அதில் வந்து அந்த ஹியூரோ வந்து ஒரு பொய் கூட சொல்ல மாட்டான் கடைசியில் ரெண்டு பேர் ஓடியாடுவாங்க ஒரு வரும்போது அவங்க தம்பியே வந்து உள்ள ஒழிஞ்சு தருவாங்க கேட்பான் வட்ட அண்ணன் எங்கே ஒழிஞ்சு வந்தாங்களான்னு கேட்பான் வல்லேன்னு பொய் சொல்லுவான் அவன் ஒரு வாரத்தோட வாழ்க்கையில் பொய் சொல்லாதனு அந்த இடத்துல வல்லேன்னு சொல்லுவான் கூட வந்தவன் உள்ளே போய் தேடுன்னு சொல்லுவாங்க அவன் என்ன சொல்லுவான்னு தெரியுங்களா எங்கள் அண்ணன் சத்தியவான் எங்கள் அண்ணன் பொய் சொல்ல மாட்டான் வாடான்னு வெளியே போவான் ஆனால் உள்ள ஒழிஞ்சிருப்பாங்க ஆனால் அந்த ஒரு பொய்யை சொல்லிட்டு இறந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அது எந்த இட சூழ்நிலை இருக்கும் அப்போ பொய்மையும் வாய்மை இடத்துங்கிறார் இந்த வாயுமைங்கிறது தப்பாக நிறைய இடத்துல புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதை கரெக்டாக புரிஞ்சு செயல்பட்டால் அது ஒரு தெய்வீக சம்பத் அது மட்டும் இல்லை இப்படி சத்தியமாக வாழ்றன்னு உலகமே மதிக்குங்கிறார் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உழங்குறார் மகாத்மா காந்தி பொய்யை சொல்லாமல் வாழ்ந்தார் அவர் சில இடங்கள்லாம் அகிம்சையை சொல்லும்போது சொல்கிறார் சில பேர் சொல்லுவாங்க உங்கள் அகிம்சையால எப்படி மோசமாக போச்சுன்னுட்டு ஏன் அகிம்சையை நீங்கள் புரிஞ்சிக்கலே வர்ற உன்னையை காப்பாற்றிக்கிறது நகம் இருக்குல்ல பல் இருக்குல்ல அதை வச்சு அடித்து காப்பாற்றிருக்கலாம் ஒரு பெண்ணிட்ட சொல்கிறார் அப்போ அதை நம்ம அஹிம்சையும் புரிஞ்சுக்கிறல வாய்மையும் புரிஞ்சுக்கிறல இதான் உண்மை அதை கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக செயல்படணும் ஒருவாறு கோர்ட்டில் குற்றவாளியாக கூப்பிட்டு வர்றாங்க காந்திய அந்த விஷேஷம்லாம் எழுந்திரிச்சு நிற்பாங்க கோர்ட்டுக்குள்ளே நுழையும் போது அப்புறம் வக்கீலாம் எழுந்திரிச்சு நிற்பாங்க ஜட்ஜும் எந்திரிச்சு நிற்பார் ஒரு குற்றவாளிக்கு யாராக ஜடிச்சு எழுந்திரிச்சு உள்ள நுழைஞ்ச உடனே காரணம் சத்தியம் அதனால் அந்த வாய்மைங்கிறத கவனமாகவும் கையாளணும் அதை கடைப்பிடிச்சா உலகத்தில் எல்லாம் புகழக்கூடிய அளவுக்கு பெருமை வரும்னு சொல்கிறார் இது ஒரு பண்பு அடுத்தது கோபமின்மை வெகுழாமை ஒரு அதிகாரமே சொல்லியிருக்கார் பகவான் கோபப்படுதல் அசுர சம்பத் இருக்கிறது தெய்வீக சம்பத் இடத்துல தேவை குழந்தைங்கள் இருக்குது குழந்தைகளை கண்டிக்கணும் கண்டிக்கும்போது என்ன பண்ணணும் தப்பு பண்ணால் தட்டெடுத்து வீசி எரியது படா இடத்துல போடணும் இது கோபம் கம்பு எடுத்து அரட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க மேலே அடிவுள்ள கூட தரையில் அடிப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கம்பு எடுத்துக்கிடுவாங்க ஓய்வு தரையில் அடிப்பாங்க அதுலேயும் அரண்டு கப்புச்சிப்பு ஏரியிடும் இது கோபத்தை வரவழைக்கிறது நடிக்கிறது இது அதை எப்படி பயன்படுத்தணும் ஏன்னா கோபமின்மை என்பதும் ஒரு இது சில பேர் ஹேபிட்டாக இருக்கும் எதுக்கெடுத்தாலும் கோபிக்கிறது என்ன வேணாலும் கோபிக்கிறது கோபம்ங்கிறது எங்கே பா கவனமாக கையாளணும் இல்லையென்னு சொன்னால் அது விபரீதமான நம்மளே அழிச்சிடும் தன்னைத்தான் காக்க சினம் காய்க்கின் தன்னையே கொல்லும் சினம்ங்கிறார் ஒரு ஏர்போர்ட்டில் ஒன்று நடந்தது ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு பேசஞ்சர் அந்த பார்சலில் அனுப்புவான்னு பார்த்தீங்களா அவன் எதோ தப்பு நீ ஏதோ தப்பாக நடந்ததுனா அவனை போட்டு பயங்கரமாக கோவிச்சு திட்டு திட்டுன்னு திட்டுறாரு அவன் அமைதியாக பேசாமல் இருந்தான் என்னப்பா இப்படி பேசாமல் இருக்கு உனக்கு ரோஷம் இல்லையா உனக்கு சூடு சோர்னையே இல்லையா இவ்வளோ மோசமாக திட்டுறான் உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு ஆச்சு இல்லை கோவம் வந்துச்சு அப்படின்னு பிறகு காமிக்கவே இல்லையே என்ன அப்படின்னா நான் அதை மாதிரி காமிச்சிட்டேங்கிறான் எப்படின்னதுக்கு அவர் எங்கே போகிறார் தெரியுமான் அமெரிக்கா போகிறார் அவர் பார்சல் ஜப்பானுக்கு அனுப்பிச்சிட்டேங்கிறேன் அவர் அமெரிக்கா போகிறாரு பார்சல் அந்த கோபத்தைண்டா பண்ணியிருக்கேன் வேற மாதிரி காமிச்சிட்டானான் இவன் ஜப்பானுக்கு அமிச்சிட்டேங்கிறான் அது என்னைக்கு போய் என்னைக்கு திரும்பி பெட்டு படுக்க எல்லாம் ஜப்பான் போயிடுச்சு வெறும் ஆள் தான் அமெரிக்கா போகிறாருங்கிறான் இவன் வேற ரூபத்தில் காமிக்கிறது நாமளும் கோபப்படக்கூடாது அப்புறம் நம்ம கோபப்பட்டால் அவரும் போடுவான்ல அவனுக்கு இப்போ பண்ண முடியாது வேற ஒரு காமிச்சிட்டு போயிடுவான் அதனால அந்த கோபங்கிறது கோபம் மின்மை கோபம்ங்கிறது அசுர அது பின்னாடி வருது அந்த அசரோகோணத்தில் வரும்போது கோபப்படுறது அசரக் கோணம்னு சொல்வார் கோபம் இல்லாமல் இருக்கிறது தெய்வீக பண்பு அந்த கோபமும் கூட வாத்தியார் வந்து பையனை கண்டிக்காமல் இருக்க முடியுமா குழந்தைகள் வந்து பிள்ளைக்கு அம்மா வந்து பிள்ளையை கண்டிக்காமல் இருக்க முடியாது அது எப்படி எந்த இடங்கிறது இருக்குது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா குழந்தைகளை நாம் அனாவசியமாக கோபிச்சு பொய் சொல்ல தூண்டுவோம் சின்ன குழந்தைகள் பாருங்க போதெல்லாம் பொய்யே சொல்ல தெரியாது ஒரு பொருளை கீழே போட்டுறோம் தெரியாமல் விழுந்துடும் பக்குவமாக அடுத்து வரணும்ப்பா இப்படிலாம் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் க கவனமாக இருக்குதுன்னு சொன்னால் பேசாமல் இருக்கும் என்ன பண்ணுவோங்க எடுத்து வந்தோன்னா உருவாங்க நாலு அடி அடிக்கிறது இப்படியா போடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடு போட்டோம் நான் போடல பூனை தள்ளி விட்டுருச்சுங்கோட அவன் தள்ளி விட்டான்னு போய் சொல்லும் இப்படித்தானே சொல்லும் ஒரு வீட்டில் பார்த்தேன் ஒரு பையன் கிரிக்கெட் விளையாட போகிறான் அந்த அம்மா வந்து போனால் கிரிக்கெட் விளையாட போனால் திட்டம் அப்போ பார்க்கும்போது எங்கடா போயிட்டு வந்தேன்னா போய் சொல்கிறான் அங்கே வேறு இடத்துக்கு இங்கே போயிட்டு வந்து அங்கே போயிட்டு வந்தேங்க பிறகு அப்பாட்ட வந்து சொல்கிறான் நான் கிரிக்கெட்டு தான் விளையாட போனேன் அப்படிங்க பிற எங்கடா போய் சொன்னேன் அம்மாட்டா அம்மா திட்டு நீங்கள் திட்ட மாட்டேங்க எப்படி பாருங்க நிறைய பேரை நம்ம அப்படித்தான் பண்ணுறோம் அதற்கா அந்த சூழல் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து பக்குவமாக கையாள பிறகு தியாகம்னு ஒரு பண்பு சன்னியாசம் இதுவும் கிட்டத்தட்ட தானத்துக்கு ஈக்குவல் தான் எதையுமே தியாகம் பண்ணக்கூடிய புத்தி இருக்கணும் வாழ்க்கையில் நீங்கள் தியாகம் பண்ணி பழகுங்க எதுவாக இருக்கட்டும் ஒரு நம்ம குழ குழந்தைக்காக தாய் எவ்வளவோ தியாகம் பண்ணும் தாய் வந்து இயல்பாகவே தியாகம் பண்ணப்பான் நம்ம தன்னுடைய சுகத்தெல்லாம் குழந்தைகளுக்காக தியாகம் மற்றவங்கள்லாம் பாருங்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அப்பாவுக்காக குழந்தைகளை தியாகம் பண்ணுறது சகோதர சகோதரிகளுக்காக தியாகம் பண்ணுறது உறவுகளுக்காக தேசத்துக்காக எத்தனையோ தியாகங்கள் நடக்குது அப்படி ஒரு தியாக புத்தி இருந்தால் அது வந்து நம்மளுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இது ஒரு உயர்ந்த பண்பு இந்த தியாகம்ங்கிறது சோம்பேறித்தனத்தினால் வரக்கூடாது அறிவுபூர்வமாக யோசித்து வரணும் சில நேரங்களை நான் இதை விட்டுட்டேன் அதை விட்டுன்னு சொல்லி தியாகம் பண்ணி உக்காந்துருப்பாங்க ஆனால் உண்மையிலே விட முடியாத மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏற்கனவே ஒன்று சொன்னேன் ஒருத்தர் சாமிகிட்டே சொன்னார் நான் இனிமேல் இன்னைக்கு இருந்து டிவியே தியாகம் பண்ணி ஆச்சுன்னாரான் டிவியை பார்க்க மாட்டேன்னு வீட்டில் எல்லோரையும் சொல்லிட்டார் சொல்லிவிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு முடியலை அவரால் கதவை கூட்டி இந்த ஓட்ட வழியாக டிவி சீரியலை பார்ப்பாரோ அந்த சாவித்தவர் ஓட்ட வழியா இது அதுக்கு சொல்லணும் எதை தியாகம் பண்ணணுமோ அதை புத்திபூர்வமாக யோசிச்சு இதை நம்மளால் விட முடியும் உண்மையான சன்னியாசம் இயலாமையினால் விடக்கூடாது எப்பயுமே ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணுறாருந்தா உயர்ந்த ஒரு பொருள் அபிமானம் இருக்குன்னு வச்சுக்கலாம் கீழே ஆனால் ஈஸியாக நம்ம ஒரு உயர்ந்த லட்சியத்துக்கு கீழானது வெற்றுவோம் தேசபக்தர்கள்லாம் சுதந்திரப் போராட்ட தியாகிகள்லாம் அப்படித்தானே தேசத்து மேலே உயர்ந்த பக்தி வந்துடுச்சு அதனால் அவங்களுடைய சுகமெல்லாம் அவங்க தியாகம் பண்ணாங்க அப்படி கடவுளை நம்ம உயர்வாக நினச்சிட்டோம்னு சொன்னால் எல்லாத்தையுமே நம்மளால் தியாகம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அது எது உயர்ந்ததுங்கிறதுலே நம்மளுக்கு பிரச்சனையே இருக்குது நம்மளுக்கு கடவுள் உயர்ந்தது கிடையாது உலகமே உயர்ந்தது அதனால் என்ன பண்ணுவான் உலகத்துக்காக கடவுளை தியாகம் பண்ணிடுவோம் அதே சித் பவானந்தரை விட்டு ஒருத்தர் சொன்னாரான் நீங்கள் தான் பெரிய சன்னியாசிகள்னாரான் ஏன்னு சொன்னால் உயர்ந்த விடுற உயர்ந்த பொருளை விடுறதே சன்னியாசம் உலகத்திலேயே பெரிய உயர்ந்த பொருள் கடவுள் நீங்கள் கடவுளையே சன்னியாசம் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அதனால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னாராம் குழந்தைகிட்ட ஒரு நூறுரூவா கொடுக்குறீங்க ரெண்டு பலூன் கொடுக்குறீங்க அது எதோ தியாகம் பண்ணும் நூறுரூவாய் வேணான்றோம் பலூனத்தை எடுக்கும் இது உயர்ந்த தியாகமா அது அறியாமையினால் அவர் தியாகம் அறிவுபூர்வமாக வரக்கூடிய தியாகம்தான் உயர்ந்த தியாகனம் இந்த தியாகம்ங்கிறத எல்லா மனிதர்களுக்குமே பார்த்தீங்கன்னா தியாகம்ங்கிறது குருங்குவாங்க தியாக புத்தி நல்லதுன்னு நினப்பாங்க ஆனால் தான் மட்டும் செய்ய மாட்டேன் சினிமா பாருங்கள் சினிமாவில் ஹீரோவினுடைய கேரக்டர் என்னவாக இருக்கும் எந்த சினிமா எடுத்து பாருங்கள் அதில் ஹீரோவினுடைய கேரக்டர் என்ன காமிப்பான்னா அவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவார் மற்றவங்களுக்காக அப்படி தானே காமிக்கிறான் எவ்வளோ ரசிக்கிறான் அதே செயலை நாம் செய்ய சொல்லுங்கள் நல்லா ரசிப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஆனால் நாம் பண்ண மாட்டோம் இருக்கா இல்லையா ஒரு இன்னொரு தியாகத்தில் இன்னொரு உயர்ந்த தியாகம் இருக்குது நான் தியாகம் பண்ணியிருக்கேங்கிறது கூட தெரியாமல் தியாகம் பண்ணவங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படி ஒரு சினிமா படமே வந்துச்சு இந்த அவளுக்கு என்று ஓர் மனம் சொல்லி பழைய சினிமா படம் அதில் பார்த்தேன்னு ஒரு அருமையான பண்பு அதில் அந்த ஹீரோயின் வந்து தியாகம் பண்ணுவாள் அவர் ஃபேமிலிக்காக தன்னுடைய லைஃப்பவே எப்பயுமே எந்த சினிமா படத்துலேயும் பாருங்கள் ஒருத்தர் தியாகம் பண்ணிகிட்டு இருப்பார் யாருக்குமே தெரியாது அங்கே இருக்க கேரக்டருக்கெல்லாம் படம் முடியும்போது என்ன காமிப்பாங்கன்னா இப்போ தியாகம் பண்ணியிருக்கான்னு இப்போ நல்லவனு காமிச்சிருவாங்க அவள் அந்த படத்தில் தியாகம் பண்ண தான் நல்லது பண்ணியிருக்கேங்கிறத வெளியே காமிக்காமே படம் முடியும் படம் பார்க்குறவங்களுக்கு மட்டுமே தெரியும் ஏன்னா அதை காமிச்சா அந்த தியாகத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அவங்க அது நல்லா இருக்கணும் எனக்கு நல்ல பேர் வருது கேட்டு அதை பற்றி நான் தியாகம் பண்ணிட்டேன் அது கடவுளுக்கு மட்டும் தெரிகிறது மாதிரி இந்த படம் பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஒரு கதை அதில் ரொம்ப அது ஒரு சாமி கூட ரொம்ப பாராட்டணும் இப்படியெல்லாம் எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்படி தியாகத்துலேயும் அது உயர்ந்த தியாகம் தான் பண்ண தியாகத்தை வெளியே தெரியாமல் கூட காட்டுறது இருக்கு இது ஒரு உயர்ந்த கடவுள் பண்பு பிறகு மனசை அமைதியாக வச்சுக்கிறது கருணையோடு இருக்கிறது இதுகெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார் எல்லாமே இதுக்குள்ளே அடக்கம் பிறகு பயனற்ற செயல்களை செய்யாமல் இருத்தல் உட்காந்துருப்போம் நகைத்த கடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம் கால் ஆட்டிக்கிட்டே இருப்போம் ஒரு பேப்பரை கழிச்சுக்கிட்டே இருப்போம் எந்த செயலுமே அனாவசியமாக செய்யக்கூடாது ஒரு சினிமா பாட்டு இருக்குது திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சு சும்மா வெட்டியில் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு ஊர் கதையெல்லாம் பேசுறது எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கணும் ஒரு பொருள் இருக்கணும் அப்படி அனாவசியமாக பயனற்ற காரியங்களை செய்யாமல் இருப்பது ஒரு பண்பு எல்லாத்தையும் திறமையோடு செய்யணும் எந்த தடை வந்தாலும் உறுதியாக செய்யணும் பிறகு இந்த உடலையும் உள்ளத்தையும் நாம் இருக்கும் இடத்தையும் தூய்மையாக வச்சுருக்கணும் எப்பயுமே நாம் எந்த இடத்துல போய் இருந்தாலும் அந்த இடம் முதல்ல சுத்தமாக வச்சு இதெல்லாம் ஒரு தெய்வீக பண்புங்கிறார் இப்படி நிறையா ஒரு இருபத்தாறு பண்புகள் சொல்கிறார் அப்புறம் கடைசி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஒரு கர்வப்படாமல் இருக்கிறது எல்லாம் வந்துடும் கடைசியில் ஒரு கர்வம் வந்து தலையில் உட்காந்துடும் சன்னியாசி என்ன பண்ணுறோம் சன்னியாசி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் வேணான்ட்டு வந்து உட்காந்துருவார் இப்போ கடைசியில் என்ன வந்து உட்காரு தெரியுமா சன்னியாசியில் மத்தியில் அவர் சன்னியாசின்னு ஒரு கர்வம் வந்து உட்காந்துடும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேங்கிற ஒரு கர்வம் நான் அவ்வளோ தவம் ஒரு கர்வம் எல்லா குணமும் பண்ணி இந்த நல்ல குணமெல்லாம் எனக்கு இருக்குங்கிற ஒரு கர்வம் இந்த கொக்குன்ற நினைத்தாயே கொண்கணவாயின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல ஒரு முனிவர் தவம் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பார் கொக்கு வந்து எச்சப்பட்டோம் அவனை வேணும்னா பட்டுச்சு அப்படி ஏமலே எச்சப்பட்டேன்னு முறைச்சி பார்ப்பார் எரிஞ்சு போயிடும் கொக்கு அப்போது எனக்கு எவ்வளோ பெரிய சக்தி வந்துருச்சின்ட்டு போவார் ஒரு வீட்டில் பிச்சை கேட்பாரு இந்த அம்மா கணவனுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் பொறுங்க நான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வர்றேன்னு சொல்லலாம் இவர் பொறுக்காது நான் கொக்கவே எரிச்சுட்டு வந்திருக்கேன் நீ என்ன அப்படின்னு நினைப்பார்ல அங்கேருந்து அந்த அம்மா சொல்லு எனக்கு கொக்குன்னு நினச்சேன் என்னைய எரிக்கிறதுக்குன்னு உள்ளேருந்து அந்த அம்மா சொல்லும் அப்படி தவத்தில் கூட ஒரு கர்வம் வந்துடும் இப்படி கர்வம் இல்லாமல் இருக்கிறது ஒரு தெய்வீக பண்பு எல்லாம் விவேகம் வைராக்கியம் சமம் தமம் முதலான ஆறு குணங்கள் முமோஷுத்துவம் இப்படி இந்த சாதன சிருஷ்டியை சம்பத்தி வந்துச்சுன்னா இந்த எல்லா குணமும் நம்மளுக்கு வந்துடும் இதில் விவேகம் பார்த்தோம் வைராக்கியம் பார்த்தோம் இந்த சமம் தமம்னு ஒரு ஆறு பண்புகள் வேதானத்தில் சொல்கிறது உள்ள சமம் தமம் உபரதி திதீஷா ஸ்ரத்தை சமாதானம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரெகுலராக க்ளாஸுக்கு வந்தவங்களுக்கு கேட்டால் தெரியும் இந்த எல்லா பண்புகளும் உடலையும் உள்ளத்தையும் ஒழுங்குபடுத்ததாக இருக்க வேண்டும் இது ஒரு டீம் ஒர்க் ஆக்சுவலாக எல்லாமே ஒரு டீம் ஒர்க் மாதிரி சும்மா ஒன்று நல்லா இருந்து ஒன்று நல்லாலேன்னு வச்சுக்கல மோசமாக போயிடும் உடம்புல வந்து எல்லா பாட்டும் ஒழுங்காக வேலை செஞ்சால் அது நல்லா இருக்கும் இந்த நகைச்சத்து மட்டும் வந்திருக்கு அப்படின்ட்டு நகத்தில் விண்ண விண்ண விரிக்குது எதா ஒரு காரியம் செய்ய முடியுமா இந்த உடம்பெல்லாம் நல்லா இருக்கத்தால் இந்த ஒரு இடத்துல மட்டும் பயங்கரமாக வலிக்குதுன்னா எதா காரியம் பண்ண முடியுமா ஒரு டீம் ஒர்க் எல்லாம் வந்து மொத்தமாக சேர்ந்து எல்லா விஷயங்கள்லேயுமே கவனமாக இருக்கணும் ஃபுட் கிரிக்கெட் டீம் ஃபுட்பால் டீம் எல்லாம் பார்த்தா எல்லாம் அலர்ட்டாக இருக்காங்க அவர் ஜெயிக்க முடியும் ஒருத்தர் சொதப்பினால் எல்லாம் சொதப்பி போயிடும் ஒரு உதாரணமாக பார்க்கல இப்போ விவேகம் வைராக்கியம் சமம் தம்மன்னு சொன்னோம் இப்போ இந்த வரைக்கும் இந்த கீத வகுப்புக்கு வரணும் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க போகலாமா வேணாமான்னு கொழப்போம் வகுப்புக்கு போகலாமா வேணாமா இங்கே உட்காந்து டிவி பார்க்கலாமா இல்லை வேறு எங்கேயாவது ஊர் சுத்த போகலாமா எல்லாம் இருக்குது புத்தி என்ன பண்ணுது இதை விட அங்கே போனால் பெஸ்ட்டுன்னு தீர்மானம் பண்ண இது விவேகம் விவேகம் வருது வந்துருச்சு புத்தியில் தீர்மானம் பண்ணியாச்சுன்னா விவேகம் வந்தாச்சு வகுப்புகள் முடிவு பண்ணிட்டோம்னா அது விவேகம் முடிவு பண்ணால் போதுமா அதை விட்டுட்டு வரணும்ல டிவி பார்க்குறத விட்டுட்டு வரணும் வேற எங்கேயும் அரட்டை அடிக்கிறத விட்டுட்டு வரணும் அது வைராக்கியம் ஒரு கிளாஸ்க்கு வர்றதுக்கே சொல்கிறேன் முதல்ல புத்தி யோசிக்குது அறிவு சொல்லுது பிறகு தேவையில்லாத விட்டுட்டு தேவையான போக சொல்கிறது வைராக்கியம் சரி வந்தாச்சு வந்து உடம்ப ஒழுங்கா உட்காரணும்ல உட்கார்றது தமம் இந்திரிய கட்டுப்பாடு உடம்பு உட்கார்ந்தாச்சு மனசு திருப்பி அன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு அந்த சீரியல் போட்டேன் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அப்படி நினைக்காம இருந்தா சமம் மனக்கட்டுப்பாடு அது உட்காரது இந்திரிய கட்டுப்பாடு இந்த ரெண்டையும் இதுலையே தொடர்ச்சியாக வைக்கிறதுக்கு பேர் உபாரதினு பேர் கண்டினியூ பண்ணுறது விட்டு விட்டு போய் போய் வரும் திருப்பி திருப்பி வைக்கிறது ஒப்பார் பிறகு மூணு மணி நேரம் கட்டுப்பாடாக உட்காந்துருக்குமே திதிக்ஷா மூட்டு வலி வரும் புருக்கு வலிக்கும் அதெல்லாம் மீறி தூக்கமும் வரும் அதெல்லாம் வராமல் தடுத்து உட்காந்தால் அதுக்கு பேர் திதிக்ஷான்னு பேர் ஒன்று கீத வகுப்பாக உதாரணமாக சொல்கிறேன் பிறகு ஸ்ரத்தை நம்பிக்கை இது ஒரு பண்பு இங்கே போனால் ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு வரணும் அதுக்கு பேர் சிரத்தை பிறகு சமாதானம்ங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் அது கொஞ்சம் பயிற்சியில் தான் வரும் அதுக்கு மன ஒருமுகப்பாடுங்கிறது என் சொல்கிறவங்கள பொறுத்து இருக்குது சொல்கிற ஒரு மாதிரியாக சொன்னார்னு வச்சுங்களேன் சிந்தனையில் வேறு எங்கேயோ தான் அது கொஞ்சம் இருக்குது எல்லாம் சேர்ந்தா இதுக்கு பேர் சமாதானம் அப்போ சமம் விவேகங்கிறத யோசித்து முடிவு பண்ணுறது விட்டுட்டு வர்றது வைராக்கியம் உடம்பு இங்கே வந்து அமர்றது ஷமம் மனசை வைக்கிறது த உடம்பை உட்காரது தமம் மனசை கட்டுப்படுத்துறது ஷமம் அது ரெண்டையும் தொடர்ச்சியாக வைக்கிறது உபரதி இங்கே சகித்து தாங்கி உக்கார திதீஷை நம்பிக்கை சிரத்தை மனதை ஒருமுகப்படுத்துவது சமாதானம் பிறகு கடவுள் மேலே கடவுள்தான் குறிக்கோளுங்கிறதுல மனசை முழுசாக செலுத்துறது குமுக்ஷுத்துவம் சொல்லுவாங்க இதெல்லாம் சேர்ந்தால் சாதனை சதுஷ்டே சம்பத்தின்னு சொல்லி நான்கா சொல்கிறது உண்டு இது இருபத்தாறு பண்புகளும் இந்த நாளை கடைப்பிடிச்சா எல்லாமே வந்துடும் இந்த முமுட்சுத்துவங்கிறது கடைசி கடவுள்தான் குறிக்கோள் அப்படிங்கிற தீவிர எண்ணம் இருக்கிறது நம்மளுக்கு முந்நூறு ஆசை இருக்கும் உலகத்தில் முந்நூற்றி ஓர் ஆசையாக கடவுள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அது முமுக்ஷுத்துவம் இல்லை பிற அந்த முன்னூற்றி ஓராது கடவுளாசை இரநூத்தி வரணும் பரநூத்தி எண்பத்தெட்டு முதல்ல கடவுளாசை வந்து நின்றுச்சின்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேர் முமோக்ஷத்துவம் மிச்சம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது கடைசியாக போயிடணும் அப்படி வந்து அதுக்கு பேர் முமோக்ஷத்துவம் இதெல்லாம் இருந்துன்னு சொன்னால் நாம் தெய்வீக சம்பத்தை மனசில் நிலைநிறுத்த முடியும் அடுத்து என்ன சொல்கிறார் சொல்லிட்டு இதை சொல்லிட்டேன் நீ அசுர சம்பத்தை சொல்லணும் கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறார் ஆசூரி சம்பத் அப்படிங்கிறத சொல்கிறார் கெட்ட குணம் இதையும் நீ தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார் நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிறது கரெக்டு கெட்ட குணத்தை தெரிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன் அதை தெரிகிறதுனால என்ன பலன் இருக்குது சில பேர் சொல்வாங்க எல்லாம் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள் நெகட்டிவாவில் யோசிக்காதையும் சொல்கிறாங்களா இல்லையா அது வேறொரு ஆங்கிலில் கரெக்டு கெட்டதை கட்டாயம் தெரிஞ்சால் தெரிஞ்சாத்த அதுலேருந்து விலக முடியும் கலவையும் கற்றுமரன்னு ஒரு பழமொழி இல்லையா இதை தப்பு பண்ணுறதுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க கலவையும் கற்றுமரம் அதோடய அர்த்தம் என்னென்னா கெட்டது என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுரு அப்படிங்கிறார் கலவையும் செய்து மரன்னு சொல்லலை எங்கேயாவது சொல்லியிருக்கா கலவை செய்து மரன்னு சொல்லியிருக்கா கலவையும் கற்றுமரன்னா அந்த இதாக களவு தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க கற்றுன்னா என்ன அது என்னங்கிற அறிவை பெற்றுருக்க அதோட விட்டுரு செயலுக்கு போயிடாத இதே கலவையும் கற்றுமரன்னு அர்த்தம் கலை எல்லா அவர் என்ன பண்ணுறாங்க தப்பு பண்ணுவான் ஏன்பா பண்ணா கலவையும் கற்றுமரேன்னு சொல்லியிருக்கு அதனால செய்கிறேன் கலவையும் செய்து மரன்னு சொல்லலை புரியுதுங்களா எது தப்புங்கிறது தெரிஞ்சாலே அதுலேருந்து விலக முடியும் இல்லாட் விலக முடியாது அதனால கலவையும் கற்று மரங்கிறதுனால பகவான் சொல்கிறாரு எது அசுர குணங்கிறதையும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்கிறாரு பகவான் அது நிறைய சொல்றாரு இங்கே என்னன்னா எந்த ஒரு தவறான குணங்களையும் கடைப்பிடிச்சு அதில் பழகிட்டன்னு வச்சுக்கல விடுறது கஷ்டம் பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டோம்னா மதுவெல்லாம் இருக்குது மதுனுடைய தீமையை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகாமல் இருந்தால் விளையிடலாம் பிடிச்சி பழகியாச்சுன்னா மது உடல் நிலத்திற்கிட்டிங்கன்னு போட்டிருக்கு யார் பார்க்குறா பழகின விட முடியுதா டெய்லி படித்து பார்த்துதான் குடிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே அதனால் கற்று மரன்னா அதை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு விலகி இருக்க வேண்டும் ஏன் சொல்கிறோம்னா மனிதனுடைய சுபாவம் இயல்பாவே கீழ் நோக்கி போகுமா நீங்கள் நல்லது பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் கெட்டது பண்ணுறதுக்கு சுபாவமாகவே இந்திரியங்கள் போன போக்கில் போகக்கூடியது சுபாவம் தண்ணியை நீங்கள் ஒரு இடத்துல ஊற்றுனீங்கன்னா அது கீழே போகிறதுக்கு எதாவது முயற்சி பண்ணணுமா இயல்பாகவே கீழ் நோக்கி தான் போகும் டேங்கில் எத்தனும்னா மோட்ரு வேணும் மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் கீழே அதுவாக போகும் அதனால் மனசு இயல்பாகவே கீழ் நோக்கி போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தெரிஞ்ச தடுக்கணும் மனசினுடைய பலகீனம் என்னென்னு தெரிஞ்சாத்தன் நாம் அதில் விடுபட முடியும் அதற்காக இந்த அசுர குணத்தை பற்றி ஒரு லிஸ்ட்டு போடுறார் சில இடங்களில் ஒரு இடத்துக்கு போவோம் எப்படி போகிறதுன்னு கேட்பாங்க இங்கே போங்க அங்கே பாதை ரெண்டாக பிரியும் இந்த பாதையில் போகணும்னு சொல்லுவார் இன்னொன்று சொல்வார் இந்த பாதையில் போகாதேன்னு சில பேர் சொல்லுவாங்க ஏன்னால் இந்த பாதையில் போனங்கன்னு அங்கே திருட இருக்கோம் இல்லை அங்கே வந்து முள்ளாக இருக்கும் இல்லை ரோடு கரடு இருக்கும் அதனால் இந்த பாதையில் போங்கன்னு சொல்கிற பழக்கம் ஒன்று உண்டு இந்த பாதையில் போகாதேன்னு சொல்கிற பழக்கம் அப்போ எது தவறான பாதைன்னு தெரிஞ்சாத்தன் நாம் அதுலேருந்து விலகி இருக்க முடியுங்கிறதுனால அசிரசர் சொல்கிறார் வீட்டில் கூட பாருங்கள் ஜாமான் அவங்க சொல்லி இந்த பிராண்ட் வாங்கிட்டு வாங்கம்பாங்க இது வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க சொல்கிற உண்டா இல்லையா ஒரு வீட்டில் எப்படிதான் சொல்லி என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வாங்காதீங்க இதெல்லாம் இல்லை இதை வாங்கினாங்க ரெண்டையும் ஜூலி இருக்கிறது எதோ வாங்கினது மறந்து போச்சு இருக்கிறதெல்லாம் அப்படின்னு ஒன்று இந்த பேர் ஞாபகத்தில் வச்சுக்கிற முடியாமல் கடைகளில் போனேன்னு இந்த டூப்ளிகேட் நிறைய வைப்பாங்க சில நேரங்களில் எங்கள் பார்த்தேன் ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பு இந்த பான்ஸ் போடருக்கு பார்த்தீங்களா நான் போது ஒன்றும் ஒருத்தர் வந்து பன்னெண்டு ரூபா இல்லை அந்த காலத்தில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு ரூபா ரேட்டு போட்டிருக்கு ஒரு அம்மா வந்து அஞ்சு ரூபாய்க்கு கேட்குது கிராமத்தில் இருந்து வந்து இவர் அதெல்லாம் முடியாமல் ஏழு ரூபா விடுமாங்கிற ஏழு ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிருது அதில் வேலை பன்னெண்டுருவா போட்டு எப்படி அஞ்சுருவா குறை முடியுது அந்த பான்ஸுங்கிறதுல ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கும் டூப்ளிகேட்டு அடுத்து சொல்ல வேண்டிய என்ன இருக்குன்னு தெரிஞ்சவர் என்ன சொல்வாரு அதில் பான்ஸுன்னு கொடுப்பாரு அதில் அந்த எழுத்து மாறி இருக்கும் இதை வாங்கிறார் இதை வாங்க இருக்கு ஒரு எழுத்தை மட்டும் பார்த்து டூப்ளிகேட் போட்டுறான் நிறையா நான் யாச்சேன் என்ன ரூபா போட்டிருக்கேன் அஞ்சு ரூபாய்க்கு கேக்குது ஏழு ரூபாய்க்கு கடைசியில் நான் அந்த ஹோல்சேல் கடையில் ஒரு அடுத்த ரூபாய் வாங்குறதாக போயிருந்தேன் அதுக்கேற்ற டஜன் முப்பது ரூபா ஒன்று ரெண்டாயிரரூபாதான் ரேட்டு அவர் ஏழு ரூபாய்க்கு விற்கிறார் டூப்ளிகேட் எப்படி இருக்கு பாருங்க டூப்ளிகேட் அப்படி இருக்குது அதனால டூப்ளிகேட் நிறையா இருக்குது அதெல்லாம் நான் சொல்கிறேன் அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி பகவான் வந்து இந்த ஆசூரி சம்பத் சொல்கிறார் அதெல்லாம் ஆசூரி சம்பத் நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எதிரிகள் நம்ம நாடு இருக்குன்னா பக்கத்து எதிரிகள் வேறு பக்கத்து நாட்டுக்கார எதிரி வந்தால் அவனை சண்டை போகிறது வேறு விஷயம் உள்ளுக்குள்ளேயே தீவிரவாதிகள்லாம் இருப்பான் சில நக்ஸலைட்லாம் இருப்பான் அவனை கண்டுபிடி சண்டை போடுறதே கஷ்டம் அது மாதிரி நம்மளுக்குள்ள எதிர்க்கக்கூடிய எதிரிகள் தான் இந்த ஆசூரி சம்பத் அந்த லிஸ்ட்டு நிறையா சொல்கிறாரு மொத்தமாக ஆறுக்குள்ளே அடைக்கிறார் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இங்கே நிறையா லிஸ்ட் சொல்லியிருக்காரு இருந்தாலும் எல்லாம் அந்த ஆறுக்குள்ளே அடக்கம் சாஸ்திரங்களை இந்த ஆரியும் சத்துருக்கள்னு சொல்லுது மனதினுடைய சத்துருக்கள்னு சொல்லுது இந்த அசுரப்பண்பு உள்ள இந்த குணமுடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா எல்லாத்தையும் யாரையும் மாட்டான் உலகத்தில் யாரை கேட்டாலும் எல்லாமே அயோகிக்கிங்க எல்லாரும் பொய்யர்கள் இவன் சொல்லுவான் இவன் யாரின் ஏன்னா இவன் நல்லவனா இல்லாதனால யாரையும் நல்லவனாக பார்க்குற புத்தியும் போயிடும் தர்மர்ட்டையும் துரியோதனன்கிட்டையும் இந்த நாட்டில் எத்தனை பேர் நல்லவன் இருக்கான்னு பார்த்து சொன்னாங்களாம் துரியன்ன வந்து சொன்னான்னா ஒருத்தம் கூட நல்லாவில்லன்னு நானும் தர்மம் ஒருத்தம் கூட கெட்டவே இல்லைன்னு நானும் இப்படி எல்லாத்தையுமே தப்பாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு எல்லாருக்குமே சென்னையில் ஒரு பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் சொன்னார் ஏங்க இப்படிலாம் பொய் சொல்கிறது இது பண்ணுறீங்கன்னா இங்கே எல்லாேருமே கடையை திறக்கும் போது எவனை ஏமாற்றலாம்னு திறப்பான் என்ன இப்படி வந்து இங்கே வந்து போயிருக்கீங்க அப்படின்பார் அவர் புத்தி அப்படி சில பேருக்கு அந்த மாதிரி மைண்டே செட்டாகிடுது எல்லாம் ஏமாற்றுவான் எல்லாரும் இவர் ஏமாத்துறனாலும் எல்லாரும் ஏமாத்துவாங்கிற புத்தி இருக்குமா அந்த அசுர பண்புள்ளவங்களுக்கு யாரையும் நம்ப மாட்டாங்க ஒருத்தர் நல்ல கிளாஸெல்லாம் கேட்குறாரு நல்ல பண்புள்ளவர் அவர் பையனுக்கு வரன் பார்க்குறாரு வரண் பார்க்கும் நல்ல இடத்துல ஒரு பெண்ணு பார்த்தாச்சு என்ன சொல்கிறாரு வரதட்சணை வாங்குறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வரதட்சணையெல்லாம் வேணாங்கிறார் அந்த பொண்ணு கொடுக்குறவருக்கு நம்ப முடியலை என்னோட இது இப்போ உலகத்தில் வேணா வரட்சணை வாங்காமல் பொண்ணு கல்யாணம் பிடிப்பானா மாப்பிளைக்கு ஏதோ குறை இருக்குன்னு சொல்லி பொண்ணு வேணாம்ட்டார அவர் மாப்பிளை வேணான்ட்டாரா பாருங்க ஏன்னா அப்படியே பார்த்து பழகி போச்சு எல்லாத்தையுமே இதெல்லாம் இந்த அசுர பண்பு உள்ளவங்களுக்கு யாரையும் நம்புகிற பழக்க வர்றதில்ல எல்லாத்தையுமே தன்னை மாதிரியே நினைக்கிறது சாஸ்திரத்தை நம்புறதில்ல பாப புண்ணியத்தை நம்புறதில்லை நீ இது பண்ண பிறகு மோட்சம் ஒன்று கிடைக்காதுன்னா கடைக்காட்டி போட்டோம் இங்கே நல்லா இருக்குன்னு அதை அப்பா இருக்கும் அப்படிம்பான் பாவம் வேணாம் புண்ணியம் வேணான்னு சொல்லுவான் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போ அப்படின்பான் இந்த ஒரு பழைய சினிமா பாட்டிருக்கு விண்ணுலக இன்பமதை நாடி இன்ப வாழ்க்கை இழந்தவர்கள் கோடின்னு சொல்லி இந்த பழைய பராசக்தி படத்தில் வரும் ஏதோ மோக்ஷோ அதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க சோகத்தில் அனுபவிக்காமல் போய்டாங்கன்னு சொல்லி அதெல்லாம் அந்த நாஸ்திகர்கள் எழுதுறது அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் எண்ணத்தையும் சாப்பிட்டுக்கோணும் நீ இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க முடியாத முறை இல்லாமல் இருந்தால் அது புரியறதில்லை இப்படி அசுரர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு பண்போடு இருப்பார்கள் அப்படிங்கிறார் இப்படி தீய குணங்களும் தீய பண்புகளும் தீய வ வழியில் சம்பாதிக்கிறவங்களும் என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா நிறைய சம்பாரிச்சிடுவான் தவறான வழிகள் இல்லை தவறான கெட்ட உணவுகளையும் நிறைய சம்பாரிச்சிடுவான் சம்பாரிச்சிட்டு கடைசியில் அவன் சொல்கிற வார்த்தை எப்படி இருக்கணும்னா எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிருச்சு எல்லாம் கிடச்சாச்சு நிம்மதி ஒன்றை தவிரமா எதுக்கு கிடச்சி என்ன செய்ய சைக்கிளில் போனேன் சந்தோஷமாக இருந்தேன் இப்போ ஏசியில் போகிறேன் கஷ்டமாக இருந்தேன் அப்போ உள்ள ஏசி இருந்துச்சு வெளியே வெயில் இருந்துச்சு இப்போ வெளியே ஏசி இருக்கும் உள்ள வெயில் இருக்குங்கிறான் அப்படிதான் இருக்காங்க நிறையா பேர் பார்த்தேன் இந்த ஆசூரி சம்பத் உள்ளவங்க வெளியே பழம் பதவி பட்டம் எல்லாம் இருக்கும் ஆடம்பரம் எல்லாம் தெய்வீக சம்பத்தோடு அது இருந்தால் ரெண்டுமே இருக்கும் தெய்வீக சம்பத்து மட்டும் இருந்து வெளியே வசதி இல்லாட்டாலும் கூட உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வசதி இருக்கும் அதனால் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா ஆசுர சம்பத்து இல்லாம் எல்லாத்தையும் அனுபவித்து தீர்த்தரணும் மொத்தமாக அனுபவிச்சு தீர்த்திட வேண்டியது எல்லாம் கடவுள் நான் எல்லாம் அகம்பாவம் ஆணவம் எல்லாம் வருங்கிறார் தவஸ் பண்ணிவிட்டு கூட என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சில சித்தியெல்லாம் பெற்றுவாங்களாம் நிறைய சித்திகள்லாம் கிடச்சிடும் கிடைச்ச உடனே என்ன பண்ணுவார்னா அதுதான் நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேம் பார்க்கிறேன் புண்ணாக்குங்கிறார் பதஞ்சலி இந்த சித்தி கிடைக்கிது பார்த்துங்க தவம் பண்ணி சித்தி கிடைச்சா அதை புண்ணாக்குங்கிறார் அசுரர்கள் அதுக்காக தான் அழகிறான் அசுரர்கள் தவம் பண்ணி சித்திகளை வாங்குறது தான் அழைகிறாங்க ராமகிருஷ்ணன் மலம்ங்கிறார் சித்திகளை தெய்வீக சம்பத்தை பெறது தான் தவம் வரணும் ஆசூரி சம்பத்து கிடையாது அதனால் ஆசூரி சம்பத்துங்கிறது நம்மளை கீழ் நோக்கி சென்றுவிடும் இங்கே காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் சொல்லி ஒரு ஆறு அசுர குணத்தை மட்டும் சுருக்கமாக சொல்கிறாரு நிறைய சொல்லியிருக்காரு நாம் சுருக்கமாக பார்க்குறோம் காமம் ஆசை எல்லா ஆசையும் தோஷம் இல்லை இந்த வகுப்புக்கர்ணங்கூட ஆசை தான் ஆசை கிடையாது தானம் பண்ணுறங்கூட ஒரு ஆசை தர்மமான ஆசைகள் தவறே கிடையாது மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆசைகள் கூடாது தர்மமான ஆசைகளாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான ஆசை கூடாது இதுதான் காமம்ங்கிறது எந்த ஒரு ஆசை உடலுக்கும் உள்ளத்திற்கும் தீங்கு விளைவிக்காதோ மற்றவர்களுக்கும் தீங்கு விளைவிக்காதோ அந்த ஆசை தவறில்லை அந்த ஆசைக்கும் அடிமையாகாமல் இருக்கல் அதுதான் ஆசை இன்மை இதெல்லாம் ஆசையோடு இருக்குது மற்ற தீங்கு விளைவிக்கின்ற ஆசை கூடாதுங்கிறார் பொருள் ஈட்டுறது எல்லாம் ஆசை தான் ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு எப்படிங்கிறது இருக்கணும் அதர்வமான ஆசை கூடாது அதர்வமான ஆசை இருந்தால் அது வந்து அசரோகுணம் அளவுக்கு அதிகமான ஆசை இருந்தால் அசரோகணம் ஆசைக்கு அருமையானாலும் அசரோகுணம் குடும்பத்தில் ஆசை இருக்குது பண சம்பாதிக்க ஆசை இருக்கு அதுக்கு அவச தேவை ஏன்னா இல்லறத்துல தான் நம்ம நல்லறமே செய்ய முடியும் இல்வாழ்வான் என்பால் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணைங்கிறார் துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணைங்கிறார் அப்போ அந்த குடும்பம்ங்கிறதுலாம் ஒரு ஆச தர்மமான ஆசைகள் தப்பு இல்லை அதர்மமான ஆசை கூடாது அப்படிங்கிறார் பிறகு அடுத்தது குரோதம் கோபம் பார்த்தோம்ல ஏற்போட்டிருக்கதை சொன்னேன் கோபம் ரொம்ப அதிகமாக இருந்தால் அது வந்து அஷிரபுணம் சீதை வந்து லட்சுமிட்ட கோபப்பட்டாப்ல அது எவ்வளோ விபரீதமாக முடிஞ்சு சீதைப்பட்ட கோபம் என்னாச்சு ராமாயணத்துக்கே ஒரு பெரிய அடி அடிக்கோளாக இருந்துச்சு அதனால் அந்த கோபங்கிறது எப்பயுமே ஒரு ஆசை நிறைவேறல்னு என்னாகும் தெரியுங்களா கோபமாக அதர்மமான ஆசையாக இருந்தாலும் தெரியும் அளவுக்கு அதிகமான ஆசை நிறைவேறல்னா அது வெளிப்படக்கூடியது கோபம் அந்த குரோதம் என்பது கூடவே கூடாது கோபத்தை பருமையாக கருவியாக பயன்படுத்தலாம் அதை வந்து நம்ம ஒரு ஒரு ஆக்ரோஷத்தில் வேகத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு அந்த கோபத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னங்கன்னா வார்த்தைகளை விட்டுருவோம் கடுமையான சொற்களை அது திருப்பி நம்மளால் வாங்கவே முடியாது லட்சுமணன் அப்படித்தான் சீத வார்த்தையை விட்டுருவாப்பில திருப்பி அந்த வார்த்தையை வாங்க முடியாது பரதனை வந்து இவன் நம்ம கோசலை வந்து வந்தவுடனே திட்டிடுவாப்பில நாட்டுக்கு ஆசை பிறகுதும் பரதனுடைய குணமே தெரியும் வேற அந்த அந்த சொன்ன வார்த்தையை நினைச்சு வருஷம் பிற கஷ்டப்படுவாக்கு இல்லையா பரதனா போய் இப்படி நம்ம சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த கோபத்தில் வர வார்த்தைகள் இருக்கு பாருங்க அதெல்லாம் நம்மளுக்கு விபரீதமான வளன்களை கொடுக்கும் கோபம் ஒரு ஆசூரி சம்பத் பிறகு லோபம் ஆசை நிறைவேறலைன்னா கோபம் வரும் நிறைவேறிச்சுன்னு வச்சுங்க தாந்தும் வச்சுக்கிறணுங்கிற புத்தி வரும் இதுக்கு பேர் லோபம்னு பேர் தானத்துக்கு ஆப்போசிட் இந்த லோபம் போனா தானம் பண்ணணும் இந்த லோப புத்தி இருந்துன்னு வச்சுக்கங்களேன் நிம்மதியாக வாழ முடியாது ஒருத்தர் நல்லா பணம் சம்பாரிச்சுருக்காரு கல்யாணம் பிடிக்கிறார் பிரம்மச்சாரி சமையல் பண்ணி சாப்பிட முடியலை ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறாதீங்க ஒரு அம்மா வேலைக்கு போட்டு சாப்பிடுங்கன்னா நம்ம வேலை சாப்பிட்டு அந்த அம்மாவை கொஞ்சம் சாப்பிடும் மிச்சம் தான் கொஞ்சம் கொண்டு போகும் இது தாங்க முடியல பிற இதுக்காக என்ன பண்ணார் வேலையை நிப்பாயிட்டார் ஹோட்டலில் சாப்பிட்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு என்ன ஆகும் உடம்பையும் கெடுத்துக்கிட்டார் கொஞ்சம் சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டுமே போனால் போட்டுமே அப்படின்னு ஒரு லோபம் இல்லாமல் இருந்தால் இவர் உடம்பையும் காப்பாற்றிருக்கலாமா இல்லையா நடந்தது நம்ம என்ன பண்ணுவோம்னா வச்சுருப்போம் நாளைக்கு வச்சுக்கோ நாளைக்கு ஃப்ரிட்ஜிலே வச்சுருப்போம் அது கெட்டு போகிற வரையும் கொடுக்க மாட்டோம் கெட்டு போகிறப்புறம் என்ன பண்ணுவோம் தூக்கில போட்டு இல்லாட்டி கெட்டு போகிறப்புறம் கொடுப்போம் அதை யாராவது சாப்பிட முடியுமா இந்த லோப புத்தி நம்மளுக்கு எது அதிகமாக இருக்கோ அதை டக்குன்னு கொடுக்குற புத்தி வரணும் தேவையில்லாமல் இருக்குது நம்மளுக்கும் பிரயோஜனம் இல்லை வேற யாருக்கோ பயன்படும் அப்படின்னா அந்த புத்தி வர்றது தெய்வீக குணம் அது வரலாமல் இருக்கிறது அசுரோ குணம் ஒரு அசுரோ உலகத்திலே பெரிய கொடையாளி பஞ்சந்தானம் சாமி சொல்வார் உலகத்திலே பெரிய கொடையாளி யாருன்னா அவனை அனுபவிக்கிறது இல்லை தானம் மட்டு போயிடுவான் விட்டு யாருக்கும் கொடுக்குறதும் இல்லை அவனை அனுபவிக்கிறது டோட்டலாக கொடுத்துட்டு போயிடுவாங்கிறார் பெரிய கஞ்சந்தான் உலகத்திலே பெரிய கொடையாளின்னு சொல்லி சாமி சொல்வார் அதனால் லோபங்கிறது ஒரு ஆசூரி சம்பத் அடுத்தது மோகம் மயக்கம் இது என்னென்னா இந்த உலகப் பொருள்களில் தான் உண்மையான ஆனந்தம் கிடைக்கும் உண்மையான பாதுகாப்பு உண்மையான நிம்மதியும் நினைக்கிறது மோகங்கிறார் உலகத்தில் வந்து எதிர்பார்க்கிறது மோகம் எது தீமையோ அது நல்லது நினைக்கிறது மோகம் நல்லதை கெடுதல் நினைக்கிறது மோகம் அப்படிங்கிறார் ஒருத்தர் வந்து ரெகுலராக ஆன்மீக வாழ்க்கைக்கு போயிருப்பார் கோவிலுக்கு போவார் கீத கிளாஸ்க்கெலாம் போவார் அவர் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணார்னா பிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டார் பிற வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு வர ஆரம்பித்தார் இதை நூறுத்தர் ஃப்ரெண்டு பார்த்தார் அவன் தான் கெட்டு போயிட்டான்னா எல்லாத்தையும் கெடுக்கிறேன் அப்படிங்கிறார் இதே கெட்டு போயிட்ட கீத கிளாஸ் போகிறது கெட்டு போனதான் எல்லாத்தையும் வேற கெடுக்கிறே அப்படிங்கிற இதே மோகம்ங்கிற எவ்வளோ முட்டாள்தான பேசுகிறாங்க பார்த்தீங்களா இப்படி மோகம் அடுத்தது மதம் அகங்காரம் இது பணிவுக்கு எதிரானது ஆன்மீக வாழ்வுக்கு பெரிய தடையே இந்த பணிவின்மை என்ன செஞ்சாலும் கர்வம் வந்துடும் நல்ல குணத்துலேயே கர்வம் வந்துடுது தானம் பண்ணாலும் கர்வம் வந்துடும் நான் நல்லா தானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேங்கிற கர்வமும் வரும் இது அகங்காரம் அதனால்தான் கீதையில் சொல்லியிருக்கு இந்த ஞானம் பெறுவதற்கு பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பருவாயும் சொல்லி பணிவுங்கிறது ஒரு முக்கியமான பண்பு பணிவுக்கு ஆபோஷித்து இந்த அகங்காரம் மதங்கிறது யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் உயர்ந்த உலகம் புகுங்கிறார் தனக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து அகங்காரத்தை அளிக்கணும் நான் பெரியவன் நினைப்போறதுன்னு வச்சுக்கங்களேன் நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருந்தார்னா அந்த அகங்காரம் வராது எல்லாத்துக்கும் மேல நம்மள கடவுள் இருக்காங்கிற புத்தி இருந்தாலே அகங்காரம் போயிடும் இந்த மதம் போனோம்னா தனக்கு மேல இருக்கவங்கள பாக்கணும் பிறகு மாச்சரிய பொறாமை இது இருக்கிறதுலயே மோசமான ஒரு குணம் இது எல்லாருக்கும் இருக்கும் இருக்குங்கிறதே தெரியாது எல்லாருக்கும் இருக்கும் இருக்குங்கிறதே தெரியாது இதை விடுறது ரொம்ப கஷ்டம் ஞானம் வந்தா தான் போகும் அது உள்ளுக்குள்ள எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் இது இந்த பொறாமை இருக்குதுன்னு வச்சுக்கங்க முதல்ல நம்மளத்தையும் அழிக்கணும் நம்ம வயிறு தான் எரியும் அடுத்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுவோம் இது ஒரு பெரிய குணம் அதனால தான் பொறாம குணம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மேலே இருக்கவங்கள பாட்டும் பொறாம வரும் அப்போ என்ன நம்மளுக்கு கீழே இருக்கவங்கள பார்க்கணும் இந்த மயக்கமாக கலக்கமான ஒரு பாட்டு இருக்கும் அதில் ஒரு வரி வரும் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுங்க உனக்கு மேல இருக்கங்களையும் பார்த்துட்டு புறாமப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்லி இது மாச்சரியம் பொறாமை இந்த ஆறு குணங்களும் தீய குணங்கள் இது நிறைய அவர் சொல்கிறாரு எல்லாம் இந்த ஆறுக்குள்ளே அதர்மமான ஆசையில் அழிஞ்சால் ராவணன் பொறாமைகள் அழிஞ்சா துரியோதனை பிறகு ஆணவத்தால் அழிஞ்சான் இரண்டிய கசிப்பு நான் தான் கடவுளுன்றே அவன் அழிஞ்சான் சில நேரங்களில் விஸ்வாமித்திரர் கூட காமத்திலையும் கோபத்திலையும் தன்னுடைய தவத்தை இழந்தார் ஆனால் அவர் வந்து அழியலை திருப்பி என்ன பண்ணார் முயற்சி மேலே கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை நிறைவேற்றினார் நாம் இதுவரைக்கும் பார்த்ததில் மொத்தத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு நண்பர்கள் விவேகம் வைராக்கியம் சமம் தமம் ஆறு குணங்கள் மோக்ஷத்துவம் இதெல்லாம் நட்பண்புகளில் உள்ள அடக்கத்துக்குள்ளே வந்துடும் ஆறு தீய கு தீயவர்கள் கெட்டவர்கள் அது என்னென்னது காமம் கோபம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த ஆறு தீயவர்களை விளக்கி நாலு நண்பர்களை சேர்த்து கொண்டால் நாம் ஆன்மீக வாழ்க்கைக்கு தகுதியை பெற்று இந்த ஞானத்தை அடைவதற்கான பக்குவமும் மனம் அடையும் அந்த மனத்தில் ஞானம் வரும் அப்படிங்கிறார் அதனால் என்னென்னா ஆசூரி சம்பத்தாகிய கெட்ட குணங்களை நீக்கி தெய்வீக சம்பத்தான நல்ல குணங்களை பின்பற்றி நடந்தால் இந்த மனமானது ஞானத்தை பெறுவதற்கு தகுதியை பெறும் வால்மீகி ஆசூரி சம்பத்தோடு பிறந்தார் வால்மீகி திருடன் தெரியுமில்ல வால்மீகி பக்கா திருட அவர் ஆசூரி சம்பத்தில் பிறந்தார் ஆனப்பறம் என்ன ஆனார் தெய்வீக சம்பத்துக்கு வளர்ந்தார் இருந்தாரா இல்லைங்களா அதே மாதிரி அருணகிரிநாதர் எப்படி இருந்தார் ஆசூரி சம்பத்து அவரும் தெய்வீக சம்பத்தை வந்துட்டார் நம்மளுக்கு ஆசூரி சம்பத் இருந்தால் அவங்களே வரும்போது நாமே வர முடியாது அதை நீக்கி கொள்ள பெரிய கொள்ளைக்காரன் முனிவராயிட்டார் அருணகிரிநாதருடைய வாழ்க்கையே அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அவர் எவ்வளோ நல்லவராக வந்துட்டார் தான் இல்லைங்களா இந்த இடத்துல சொல்கிறார் அர்ஜுனனை நீ தெய்வீக சம்பத்தோடய பிறந்திருக்கேங்கிறார் இந்த அத்தியாயத்தில் சொல்வார் அவர் நம்மளுக்கு எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது சில கெட்ட குணங்கள் இருக்குது அந்த கெட்ட குணங்கள் எதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதை நீக்கி நல்ல குணங்களை மனசில் வரவழைச்சோம்னு சொன்னால் இந்த ஞானத்துக்கு தகுதி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கின்றார் அதனால் நாமளும் கெட்ட குணங்கள் எதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதை நீக்கணும் நல்ல குணங்களை மனசில் சேர்த்துக்கணும்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வோம் அறிவோம் கட்சன்